டைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூட இலங்கை குருமணி போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்டார முதக் போற்றி சீரார் பெரும்புரணம் தேவனடி போற்றி ஆராத அருளும் மலை போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரண மண்டடியில் வேழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்காக புறமிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் முந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மலன் கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறம் கொண்ட மறையிறும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் மக்கரு பஞ்சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கனி தீஞ்சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே நம்முடைய இனிய நண்பர் ஐயா சாமிநாதன் அவர்களே நம்முடைய இல்லந்தோறும் பெரியவரான குழுவை கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு மாதங்களாக மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மகாலிங்கம் அவர்களே நாகசுப்ரமணியம் அவர்களே உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன் சிதம்பரத்தில் தொடங்கினோம் திருவாரூரை தரிசித்தோம் நேற்றைக்கு திருவண்ணாமலையை மிக வேகமாக சுற்றி வந்தோம் இன்றைக்கு திருப்பெருந்துறையை தரிசிக்க இருக்கிறோம் பிறவிக் கடலில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு கடலிலே இருந்து கரையேறுவதற்கு ஒரு துறை தேவை துறையினால் எளிதில் ஏறிவிடலாம் ஆற்றில் படித்துறை இருக்குமானால் எளிதில் ஏறி விடலாம் பிறவி கடலில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு எளிதில் ஏறக்கூடிய படித்துறை மாதிரி அமைந்த துறை திருப்பெருந்து இன்னைக்கு திருப்பெருந்து பார்க்க இருக்கிறோம் நால்வர் பெருமக்கள் திருஞான சம்பந்தரை சிவபெருமான் பாலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்பர் சுவாமிகளுக்கு சிவபெருமான் சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்கவாச பெருமானுக்கு ஒரு நூலை கொடுத்து ஆட்கொண்டார் அது என்ன நூல் சிவஞான போதம் என்று எழுதி கையிலே வைத்திருந்த ஒரு நூல் இந்த சிவஞான போதம் இல்லை அது பழைய சிவஞான போதம் ஒரு நூலை காட்டி ஆட்கொண்டார் பாலை கொடுத்து ஆட்கொண்டார் சூளை கொடுத்து ஆட்கொண்டார் ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்க வாசகருக்கு ஒரு நூலை காட்டி ஆட்கொண்டார் இந்த நாள் வரிலும் மிகச் சிறப்பு மாணிக்க பெருமானுக்கு ஏன் தெரியுமா தேவாரம் பாடிய மூவருடைய பாடல்களை நாம் திருவாசகத்தையும் படிக்கிறோம் தேவாரம் சிவபெருமானை எழுதி பார்த்தது திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்தார் மாணிக்க வாசக பெருந்தகை கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்குள் பாடிய பாடல்கள் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு திருவாசகம் நானூறு திருக்கோவையார் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாடல்களும் பாட காரணமாக இருந்த திருத்தலம் பக்கத்திலே உள்ளது சங்க இலக்கியத்து கபிலர் பிறந்த ஊர் திருவாத ஊர் அமாத்திய பிராமணருடைய வம்சத்திலே மாணிக்கவாசக பெருமான் அவதாரம் செய்கிறார் அவர் பேரு நமக்கெல்லாம் தெரியாது திருவாத ஊரல் என்று பெயர் வைத்தோம் வளர்ந்தார் சிவபக்தியும் வளர்ந்தது நிறைய படித்தார் நெஞ்சத்தின் மாசு குறைய பார்த்தான் அவரை அமைச்சராக்கி கொண்டான் பாண்டிய நாட்டு ராஜாவுக்கு அரிமர்தன பாண்டியன் அப்ப பேரு இது எந்த காலம் என் கணக்குப்படி கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு ரொம்ப பேர் பின்னாலையும் சொல்றாங்க என்னுடைய ஒரு சின்ன ஆராய்ச்சிப்படி மரமணடிகள் சொன்னபடி ரத்னசபாபதி முதலியார் சொன்னபடி இது மூணாம் நூற்றாண்டு தேவார காலத்துக்கு முன்னாள் திருவாசகம் என்பது பல சார்ந்தோர்களுடைய துணிவு கிட்டத்தட்ட மூன்றாம் நூற்றாண்டு மாணிக்க பெருமானாக வர இருக்கிறவர் நம்முடைய திருவாத ஊரர் பாண்டி நாட்டிலே அமைச்சராக பணியாற்றினார் அரசன் ஒரு நாள் கேட்கிறான் நிறைய குதிரைகள் வேண்டும் குதிரை படை இப்பொழுது குறைந்து விட்டது குதிரை வாங்கிக் கொண்டு வா பன்னெண்டாயிரம் பொற்காசு தங்க காசு ஆட்களை அழைத்துக் கொண்டு செல் அறந்தாங்கிக்கு பக்கத்திலே குதிரைகளை கொண்டு வந்து அரேபியர்கள் விற்கிறார்கள் அங்கே போய் வாங்கிக் கொண்டு வா பெருமான் புறப்பட்டார் சிவபெருமானை மனத்தில் வைத்துக் கொண்ட பெருமான் புறப்பட்டார் சில ஆட்களோடும் பன்னெண்டாயிரம் பொற்காசுகளோடும் புறப்பட்டார் அறந்தாங்கி தாண்டியாச்சு புதுக்கோட்டை அறந்தாங்கி தாண்டியாச்சு புதுக்கோட்டை போகாமலே போகலாம் காரைக்குடி அறந்தாங்கி அறந்தாங்கிக்கு போற பொழுது அங்கிருந்து ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டர் அந்த இடத்துக்கு திருப்பெருந்துறையின்னு பேரு இப்போ ஆவுடையார் கோயில் பேரு படந்த காடு அந்த காட்டு வழியாக நம்முடைய அமைச்சரும் ஆட்களும் போற பொழுது காட்டுக்குள்ளே இருந்து ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய அஞ்சழுத்து காது குளிரக் வந்து கேட்டது எந்த மந்திரத்தை நினைத்தாலே புண்ணியமோ மந்திரத்தை யாராவது சொல்ல கேட்டாலே இனிமேல் ஜன்மம் கிடையாதோ அந்த மந்திரம் காதில் பட்டது போற்றிவோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றிவோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றிவோ நமச்சிவாய புறம் எனப் போக்கல் கண்டாய் போற்றி நமச்சிவாய ஜெய ஜெய போற்றி போற்றி என்று பின்னாலே மாணிக்க வாசகர் பாடுகிறாரே இந்த மனம் அப்பொழுதே வந்துவிட்டது ஓம் நம சிவாயம் நம சிவாய காது கேட்டது நம்முடைய அமைச்சர் பெருமான் உள்ளே போய் பார்க்கிறார் இளமையான தோற்றம் அந்தன கோலம் பூநூலன் இந்த மார்வு செக்கச்ச வேல என்ற திருமேனி கீழே பல அடியார்கள் ஒருவர் முந்திய முதல் மற்ற நடுகிறுதியும்றிவார்டிக்கூடிய மூன்று பேரும் அறியவில்லை வேற யார் அறிவார்கள்ந்திய முதல்டுகிறுதியும் அருகர் யாவ மற்றார்ந்தனை விரும் நீயும் நின்டியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணேன் வீட்டுக்குள்ளே எனக்கு காட்டினாய் காட்டினாய் செந்த மாதிரி திருத்தோற்றத்தை காட்டினாய் நெருப்பு என்ன செய்யும் உணவை ஆக்கவும் செய்யும் தேவையில்லாததை அடிக்கவும் செய்யும் செந்தளல் புரை திருமேனியின் காட்டி திருப்பெருந்து உரை கோயிலுங்காட்டி இதுதான் திருப்பருந்துரை கோயில் என்று ஒரு கோயிலை காட்டினாய் அந்த காட்டி நான் அந்த பூண்டவன் என்று காட்டினாய் அந்த காட்டி வந்தாண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படி காட்சி கொடுக்கிறார் ஒருத்தர் அவரை பார்க்கிறார் நம்முடைய மந்திரி அவர் கையிலே ஒரு ஏடு சிவஞான போதம் எழுதியிருக்கு மேகண்டார் பாடிய சிவஞான போதம் அல்ல இது காலத்தினால் முற்பட்டது இப்ப கிடைக்கல சிவஞான போதம் எழுதியிருக்கு அதை பார்த்த உடனே நம்ம மந்திரியார் கேட்கிறார் சிவன் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன போதம் என்றால் என்ன ஆண்டவனை பார்க்கிற வரைக்கு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் பார்த்தா சின்ன எல்லாம் அடைஞ்சி போயிடும் சாப்பாடு வர்ற வரைக்கும் பண்டியில உட்கார்ந்து இருக்கவன் பேசிக்கிட்டே இருப்பான் சாப்பாடு வந்துருச்சுன்னு வச்சுங்க பருப்பு சாதம் நெய் சாம்பார் ரசம் மோர்கொழம்பு பாயாசம் முழுக்க சாப்பிடற வரைக்கும் வாய துறக்க மாட்டான் சாப்பிடத்தான் துறப்பான் பேச மாட்டான் அவன் வேகமா சாப்பிடுவா என்ன அர்த்தம் அனுபவிக்க தொடங்கி விட்டான்னு அர்த்தம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இன்னும் அனுபவிக்க தொடங்கலன்னு அர்த்தம் எனக்கும் சேர்த்துட்டான்னு சொல்றேன் பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் இன்னும் பகவானை அனுபவிக்க தொடங்கல சிவன் எப்படத்தான் எவர் கண்டனர் அப்படின்னு பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறான் சிவனை பார்த்தாச்சு ஆனா தெளிவு வல்ல கேள்விக்கு மேல கேள்வி வருது சிவம் என்றால் என்ன ஞானம் என்றால் என்ன என்றால் என்ன எம்பெருமான் பார்க்கிறார் இந்த கேள்வியைத்தான் எதிர்பார்த்தேன் சிவம் என்பது ஈடு இணையில்லாத மெய்பொருள் தனக்கு ஓமை இல்லாதான் அவனுக்கு சமானமாக யாரும் கிடையாது சிவன் என்பது ஈடு இணை இல்லாத மெய்ப்பொருள் ஞானம் என்பது அதை அறிவது சாதாரணமா கிடைக்காது ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் சிவன் என்ற சித்தமே உண்டாகிறது தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாவ ரொம்ப நாளாகுது சிவன் என்பது ஈடு இணையில்லாத மெய்ப்பொருள் ஞானம் என்பது அந்த சிவத்தை அறிவது போகம் என்பது அறிந்ததை தெளிந்து உறுதியாக பிடித்துக் கொள்வது சிக்கன பிடித்துக் கொள்வது காதல பட்டுது அப்படியே பார்க்கிறாரு சிவபெருமான பார்க்கிறாரு வெள்ளம் கரபுரண்டு ஓடுது தன்னை அறியாம பாட ஆரம்பிச்சிட்டார் இவளது காலமா உள்ள தேங்கி இருந்தது இப்ப வெளிப்படுகிறது பாட ஆரம்பிச்சார் அருமையான பாட்டுக்கள் திருப்பெருந்து பாடிய பாட்டுகள் உன் பேர் மாணிக்க வாசகர் இது சிவபெருமான் கொடுத்த பேரே தவிர இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை உன்னுடைய திருநாமம் மாணிக்க வாசகர் என்று கல்யாண பொண்ணுக்கு தாலி கட்டுற மாதிரி மாணிக்க வாசகருங்கிற தீட்சா நாமத்தை தாலியா கட்டினார் மாணிக்க வாசகர் இவர் மகிழ்ச்சி வெள்ளத்திலே கரைபுரண்டு ஆட பாடிக்கிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்னும் புரியல எல்லாத்தையும் பார்க்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி இதுவரைக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்கப்பட்டன் கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே என்று வல்லப்பெருமான் பாடியது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆடினார் பாடினார் விழித்து பார்த்தார் குருநாதரை காணாம் இருந்தவங்களை காணும் இவ்வளவு நேரம் எனக்கு முன்னால் காட்சி கொடுத்த பெருமான் மறைஞ்சிட்டார் அவர் நினைச்சா காட்சி கொடுப்பார் நினைச்சா மறைவார் நம்ம நினைக்காத போது காட்சி கொடுப்பார் நம்ம நினைக்கிற போது வரமாட்டார் அறியாத பருவத்திலே பக்கத்தில் வருவார் அறிந்த பருவத்திலே வெளியி போயிடுவார் நான் சொல்லல ராமலிங்க சொன்னார் என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான் என்னை அறிந்த பருவத்தே தன்னை அறிய விரும்பான் ஒன்னும் தெரியாத காலத்துல வந்து தாலியை கட்டி விட்டு எல்லாம் தெரிஞ்ச காலத்துல வெளியி போனா இந்த ஆலை என்ன செய்யறது அப்படி எம்பெருமான் மறைந்து விட்டான் மறைஞ்சிட்டானே இவ்வளவு தூரம் காணமே அப்படின்னு நினைச்சு வருந்தி அழுது அழுது அழுது அழுது பாடிய பாடல்களின் தொகுப்புக்கு பெயர் தான் திருவாசகம் பாட்டுக்கள் அந்த அறுநூத்தி பாட்டுக்களுக்கும் ஒரு தொகுப்பு அதுக்கு பேரு தான் திருவாசகம்னு பேரு மாணிக்க வாசக பெருமானுடைய தமிழுக்கு பேராசிரியர் வாசுப மாணிக்கனர் ஒரு பேர் வச்சார் தமிழ்ல எத்தின தமிழ் இயல் தமிழ் பேசுறது இசைத்தமிழ் முத்துக்குமாரன் பாடினார் அது நாடகத்தமிழ் நாடகம் ஆடுறது சைவத்தமிழ் திருமுறைகள் வைணவ தமிழ் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அழுகை தமிழ் திருவாசகம் அழுது அழுது அழுது அழுது பாடிய பாடல்களின் தொகுப்பு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு திருவாசகங்கள் எல்லாம் வாசகம் அது மட்டும் திருவாசகம் ஒண்ணு தெரியுமா திருவாசகத்துக்குள்ள திருவாசகம் பேரு எங்கேயும் கிடையாது எங்கேயும் கிடையாது என்னை ஓர் வார்த்தை உள்படுத்த பற்றினாய் மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி வார்த்தை வார்த்தை என்பே தவிர வாசகம் திருவாசகம்னு கிடையாதுங்க அப்படி ஒரு நூல் அது அப்படி அழுத அழுகை கொண்டு வந்த பணத்தை என்ன செய்கிறது சிவபெருமானார் சிவபெருமான் சொன்னார் அந்த அங்க ஒரு கோயில் இருக்கு திருப்பெருந்துறையில அப்பவே ஒரு கோயில் இருந்துச்சு அந்த கோயில் இப்பவும் இருக்கு அதுக்கு ஆதி கைலாசநாதர் கோயில்னு பேரு இந்த காடா இருந்தது இப்போ நம்ம சரவண நம்ம இவர் சுந்தர சுவாமிகள் கோயம்புத்தூர்ல உள்ள சுந்தர சுவாமிகள் அந்த புண்ணியவான் சரவணபுரம் ஆதீனம் அவர்கள் கௌமார மடத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களும் அழகப்பன் என்ற ஒரு நகரத்தாரின் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோயிலையும் திருப்பணி பண்ணாங்க ஆதி கைலாசநாதர் கோயிலையும் மாணிக்க பெருமான் பின்னால் கட்டிய கோயிலையும் முன்னாலே இருந்த கோயில் ஆதி கைலாசநாதர் கோயில் அந்த கோயிலை காட்டினாரா சிவபெருமான் என்ன அர்த்தம் அது மாதிரி ஒரு கோயில் கட்டுன்னு அர்த்தம் காட்டுனார்ன்னு எங்க சார் சொல்லி இருக்கு செந்தளல் புரை திருமேனியாட்டி திருப்பெருந்து கோயிலுங் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்த பாரு ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலை பார்த்த உடனே பன்னெண்டாயிரம் பொற்காசையும் போட்டு அதை விட நல்லா ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை வந்துடுச்சு பன்னெண்டாயிரம் பொற்காசையும் போட்டு கட்டின கோயில் இன்னைக்கு திருப்பெருந்துற கோயில் நம்ம அந்த கோயிலுக்குள்ள போய் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப விருப்பமான கோயில் அது ஒவ்வொரு சிற்பமும் பேசும் அங்கே உள்ள சிற்பத்துக்கு ஈடு இணை கிடையாது சிற்பிகள் பழைய காலத்திலே சொல்லுவார்களாம் தாரமங்கலத்து சிற்பங்கள் தாராசுரத்து சிற்பங்கள் ஆவுடையார் கோயில் கொடுங்கை அது தவிர மற்ற எது வேணாலும் தாரமங்கலத்தில் அப்படி சிற்பம் தாரமங்கலம் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கு தாரமங்கலம் தாரமங்கலத்தில் தாமரப்பு கல்லுனால தாமரப்பு இதழ் இதழா இருக்கும் கீழே இருந்து நீல கம்பிய வச்சு சுத்தினா ஒவ்வொரு கல் இதழும் சுத்தும் கற்பனை பண்ணி பாருங்க இரும்பா உருக்கிறதுக்கு கல்லு கல்ல தாமரை இதழ் ஒவ்வொரு இதழும் சுத்தும் நினைச்சு பார்க்க முடியாது ரெண்டு தூண் இருக்கு தாரமங்கலத்துல நான் அடிக்கடி எங்க சொற்பொழிவுக்கு போறேன் தாரமங்கலத்துல ரெண்டு தூண்டு இருக்கு ஒரு தூண்ல வாலி சுக்கிரீவன் சண்டை ஒரு தூண்ல ராமர் மறைஞ்சு நிற்கிறார் இந்த வாலி சுக்கிரீவன் சண்டை போடுறான் பாருங்க அந்த தூணு கிட்ட கண்ணோட நம்ம கண்ணை வச்சு பார்த்தா ராமர் தெரிய மாட்டார் பக்கத்துல போய் ராமர் கண்ணோட நம்ம கண்ணை வச்சு பார்த்தா வாலி தெடிவான் அது எப்படி அது அப்படித்தான் போய் பாருங்க என்ன ரதி மன்மதன் ஆகா ஒரு சிற்பிக்கு இவ்வளவு பேராற்றலாம் கல்லிலே கை வண்ணம் கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அங்கதான் பார்க்கலாம் அற்புதமானது தாரமங்கலம் தாராசுரம் கும்பகோணத்துக்கு பக்கம் சிற்பங்கள் கொட்டி இருக்கிறான் ஒவ்வொன்றும் பேசும் திருத்தமா இருக்கும் சிற்பங்கள் அப்படி கடவுள் படைத்த மனிதனை விட இந்த சிற்பி படைத்த சிற்பங்கள் ரொம்ப திருத்தமா இருக்கும் சொல்லுவார்கள் தாரமங்கலம் தாராசுரம் ஆவுடையார் கோயில் கொடுங்கை கொடுங்க என்ன கல்லில் பெருங்கருங்கல்ல எடுத்தாந்து இழைச்சி லேச ஆக்கி நம்ம வீடுகள்ல மரத்துல பண்ற பாருங்க மேல கையி கைக்குள்ள இரும்பு கம்பி கொடுத்து மரத்துல பண்ற மாதிரி கல்ல பண்ணியிருக்கான் எங்க திருப்பருந்து கோயில் கல் சங்கிலி அங்கங்க தொங்குது தனித்தனியா சுத்தம் என்ன செஞ்சு மாட்டி ஒட்ட வைக்க முடியுமா அவ்வளவு சிற்பங்கள் மாணிக்க வாசக பெருமானை பார்த்தா நம்ம கூட பேசுவார் குதிரை மேல சிவபெருமான் வருவாரு பாருங்க அந்த காட்சியை பார்த்தா கண்ணை நீங்க அதை விட்டு எடுக்க முடியாது திருப்பெருந்துறைக்கு போனால் ஒவ்வொரு சிற்பத்துக்கும் ஒரு மணி செலவழிக்கணும் உள்ள போற பொழுது நிமிர்ந்து பார்த்தா ஒரு குரங்கு ஒரு உடும்பும் இருக்கும் முதல்ல உள்ள போன உடனே பார்க்கணும் வேகமாக போனேன் அர்ச்சனை பண்ணனே வந்தேன்ட்டு வந்துடப்படாது நிமிந்து பார்க்கணும் உள்ள போற பொழுது நிமிர்ந்து பார்த்தா ஒரு குரங்கு ஒரு உடும்பும் தெரியும் என்ன அர்த்தம் குரங்குங்கிறது நமக்கெல்லாம் தெளிவாக தெரியும் குரங்கு மனசுதானே எதை நினைக்காதேங்கிறானோ அத நினைக்கும் நினைக்குமா இல்லையா சொல்லிவிட்டாரு மருந்து சாப்பிடுறது கட்டுப்படுத்துறது ரொம்ப சிரமம் கடவுள் பால் செலுத்தினாலன்றி இந்த மனசை கட்டுப்படுத்த முடியாது இந்த குரங்கு மனசை கட்டுப்படுத்து உடும்பு உடும்புனா என்ன கடவுளை உடும்பு பிடியா பிடிச்சுக்கோ உடும்ப பிடிச்சா விடாது முதலை உடும்பு உடும்பு செய்வான அரண்களுக்கு உட்கார்ந்துக்கு வர்றவன் என்ன செய்வானா ஒரு உடும்பு வாழ்ல கைத்தை கட்டி உடும்ப தூக்கி மேல போடுவானா அது அந்த அரண்ல மேல போய் கப்புடிச்சா விடாது இந்த கயிறு தொங்குது பாருங்க இதை பிடிச்சி எல்லாரும் மேலே ஏறி போயிடுவானா உடும்புடிங்கிறான் அங்க என்ன இருக்கு குரங்கும் உடும்பும் இருக்கு போனா பார்க்கணும் நான் ஒன்னா சொல்லிக்கிட்டே போறேன் அப்படிப்பட்ட அற்புதமான கோயிலை நம்முடைய மாணிக்க வாசக பெருந்தகை சிவபெருமான் கட்டளைப்படி பழைய கோயிலை பார்த்து அதை விட சிறப்பானதாக சிவபெருமான் சொன்ன மாதிரி கட்டினார் அதான் முக்கியம் நம்ம கோயில்களுக்கும் ஆவுடையார் கோயிலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அது அடுத்து வரும் சிவபெருமான் சொன்ன மாதிரி கட்டினார் கட்டி முடிச்சார் குதிரை வாங்கல ராஜாவுக்கு செய்தி போயிற்று அங்கிருந்த ஆள் அனுப்பின பாண்டிய ராஜா குதிரை வாங்கியாச்சா சிவபெருமானேன்றார் சிவபெருமான் சொன்னார் கவலைப்படாதே இந்த மாணிக்கத்தை குடு ஒரு மாணிக்கத்தை கொடுத்தார் என்ன மாணிக்க வாசகருக்கு மாணிக்கத்தை கொடுக்காம வேற எதை கொடுக்கிறது பொன்னி இம் மணிமுத்தும் நீ மணிதான் மாணிக்கம் மாணிக்கத்தை கொடுத்தார் இந்த மாணிக்கத்துக்கு ஒரு சிறப்பு தெரியுமா வெயில்ல வச்சா வெயில் வாங்கிக்காது சூடாகாது எவ்வளவு நேரம் வெயில்ல வச்சாலும் சூடாகாது போலியான மாணிக்கம் வெயில்ல வச்சா சூடாகிரும் அறிவில்லாதவன் அடுத்தவன் சொல்ற கோல் வார்த்தைகளை எடுத்துக்குவான் அறிவுள்ளவன் மாணிக்கம் போன்றவன் அடுத்தவன் சொல்ற கோல் வார்த்தைகளை எடுத்துக்க மாட்டான் இவன் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான் அதுதான் மாணிக்கம் ஒரு மாணிக்கத்தை கொடுத்தார் இதை அனுப்பு சிவபெருமான் தந்த மாணிக்கத்தை பாண்டியராஜாவுக்கு அனுப்ப பாண்டியராஜா மாணிக்கத்தை பார்த்துட்டு கொடுத்த பன்னெண்டாயிரம் பொற்காசுக்கு இதுவே போதுமே நிச்சயமா குதிரை வாங்கிடுவாரு நிம்மதியா இருக்க குதிரை எப்ப வரும் ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு வரும் எல்லாம் நம்ம மதுரையில மறந்துடாதீங்க ஆயிரம் கோடி காலம் தவம் பண்ணன்தான் மதுரையில வசிக்க முடியும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திருவாரூரில் பிறக்க முத்தி காசியில் இறக்க முத்தி திருவண்ணாமலை நினைக்க முத்தி சிதம்பரம் தரிசிக்க முத்தி மதுரையில் வசிக்க முத்தி நான் சொல்லல திருவிளையாறு புராணம் சொல்லுது திருவால வாயிடத்து வதிந்தவரே வீட்டு நெறி சேர்வரன்றே திருவால வாயின்னு கேட்டாலே அறம் கிடைக்குமா திருவாலவாய்க்கு வந்தால் பொருள் கிடைக்குமா வாய் சொக்கலிங்க பெருமானை பார்த்தால் இன்பம் கிடைக்குமா திருவால வாயில் வசித்தால் மோட்சம் கிடைக்குமா அறம் பொருள் இன்பம் வீடு நான்கு புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய திருத்தலம் மதுரை என்பது திருவிளையாறல் புராணம் பத்தாவது நாள் அப்பதான் தெரியும்டுத்துச்சவங்கள் எ வரப்போகிறார் பாண்டியராஜா காத்துவணி மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு குதிரை வரும் முத நாள் வரைக்கும் குதிரையை காணும் கூபுற மாணிக்க வாசகரே மாணிக்க வாசகர் சொல்லியிருக்க மாட்டான் திருவாத ஒரு சொல்லி இருப்பான் கோபிடு திருவாதவரரை கூப்பிட்டு அவர் என்ன செய்வாரு பேசாமல் நிக்கிறாரு மௌனம் சிவபெருமானே நீதான் பார்த்துக்கணும் அன்றே எந்தவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓரிடையூறு எனக்கு உண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்ன அர்த்தம் நீ என்றைக்கு என்னை ஆட்கொண்டாய அப்பவே உடல் பொருள் ஆதி மூனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் நீ என்ன பண்ணாலும் சரி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் என்ன அர்த்தம் நல்லது வந்தாலும் பண்ணிக்கோ தப்பு வந்தாலும் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம் இல்ல நன்றே செய்வாய் பிழை செய்வாய்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போடணும் பிழையா செய்வாய் கடவுள் நமக்கு பண்றது கூட நல்லதுதான் சில நேரத்திலே கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்கிறான் பின்னால்தான் தெரியுது இந்த கஷ்டப்படுத்தலைன்னா நம்ம எங்கேயோ இன்னும் மாற்றிக்கிட்டு இருப்போம் டாக்டர் அடகப்ப செட்டியார் பம்பாய்க்கு போறதுக்கு ஃபிளைட்டுக்கு டிக்கெட்டு வாங்கிட்டார் காலையில எந்திரிச்சு விநாயகப் பெருமான கும்பிடுவார் கும்பிட்டுட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போகணவர் வாங்கிட்டார் அவங்க டிரைவர் அன்னைக்கு தாமதமா வந்துட்டான் டிரைவர் தாமதமா வந்த உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு அப்புறம் ஃபிளைட்டில் ஏறுறதுக்கு ஏற்பாடு பண்ண போனா அதுக்குள்ள ஃபிளைட்டு போயிடுச்சு சென்னையில தாங்க முடியாத கோபம் வீட்டுக்கு வந்துட்டார் மத்தியானம் மூணு மணி ஆச்சு தகவல் வருது அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நினைச்சுட்டார் ஓஹோ இதுவும் நல்லது கடவுள் என்ன பண்ணாலும் நன்மைக்கே ஞாபகத்தில் வச்சுங்க நமக்கு அந்த பக்கும வரணும் அடிச்சாலும் நன்மைக்கே அனைத்தாலும் நன்மைக்கே கழுத்துல மாலையும் விழுவும் அடியும் விழுவும் ஒரு நாள் ராஜா ஆப்பிள் பழத்தை அப்படி நறுக்கிட்டு இருந்தாரு விரலை வெட்டிபிடிச்சு ஒரு விரல் துண்டாயிடுச்சு மந்திரி பக்கத்துல இருந்தவன் நன்மைக்கேன்னா எப்படி இருக்கு ராஜாவுக்கு ஒரு விரல் போச்சு பத்து வரல் எல்லாருக்கும் எனக்கு ஒன்பதரை வரல் கோம வருமா வராதா மந்திரியை கொண்ட ஜெயில போட்டு மந்திரி சொன்ன இதுவும் நன்மைக்கே என்ன போடுறது போட்டாச்சு கொண்ட மூணு நாள் ஆச்சு நாலாவது நாள் ராஜா வேட்டைக்கு போறான் எல்லா வீரர்களும் பின்னால வர ராஜாவுடைய குதிரை பஞ்ச பறக்குது மத்த குதிரைகள் போக முடியல ராஜா முன்னால போயிட்டார் தனியா போயிட்டார் காட்டுக்குள்ள போயிட்டார் வழி தெரியல மாட்டார் ராத்திரி முழுக்க வழி தெரியாம தவிச்சுட்டு இருக்காரு ஒரு ஓரத்துல போய் குதிரையை கட்டிட்டு படுத்துட்டார் காவாளிகர்கள் வலி கொடுக்கறதுக்காக வர்றான் நரபலி கொடுக்க நல்லால் கிடைக்கணும் காளி மாதாவுக்கு இவர் படுத்து கிடந்தார் முகத்தை பார்த்தான் சாமுத்திரிகா லட்சணப்படி பெரிய மகாராஜா முகம் தெரியுது பார்த்த தூக்கிட்டு போயிட்டான் மறுநாள் காலம் வரை இவரை குளிப்பாட்டி காலிக்கு முன்னால நிறுத்த ஒரே வெட்ட வெட்ட போறான் பலி கொடுக்க போறான் வெட்ட போற பொழுது பூசாரி அங்கிருந்து வந்து உடம்பெல்லாம் பார்த்தார் கையில ஒரு விரல காணான் பாதி விரல் தான் இருக்கு உச்சம் உள்ளவன பலி கொடுக்கப்படாதடா விரட்டுங்கடான் நினைச்சுக்கிட்டான் மந்திரி அப்பவே சொன்னான் இது நன்மைக்கேன்னு இந்த விரல் இல்லாம போயிருந்தா இப்ப கழுத்தை வெட்டியிருப்பாங்க தப்பிச்சம்பளைச்சுன்னு ஓடிட்டான் பெரும்பாடுபட்டு மறுநாளைக்கு எல்லாரும் தேடி வந்து ஒரு வழியா அரண்மனைக்கு வந்துட்டான் மந்திரியை முதல்ல கொண்டாயா கொண்டாந்தாச்சு உன்னால காப்பாற்றப்பட்டேன் நீ சொன்னது ரொம்ப சரி ஆமா உன்னை சரிக்கு அனுப்பிச்சேன்னு அதுவும் நன்மைக்கேன்னு சொன்னியே மகாராஜா உங்க குதிரையோட போட்டி போட்டு ஓடக்கூடிய ஒரே குதிரை என் குதிரை நானும் உங்களோட வந்திருப்பேன் சிறைக்கு அனுப்பலன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன் ரெண்டு பேரும் அங்க மாட்டியிருப்போம் அவன் உங்களை விட்டிருப்பான் நம்மளை தீத்திருப்பான் எனக்கு உடம்புல ஒச்சம் கிடையாது என்ன வெட்டிருப்பான் கடவுள் என்ன பண்ணனாலும் நன்மைக்கே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் பிழையாய் செய்வ செய்ய மாட்டேன் கடவுளே நீ ஒரு காலம் பழை செய்ய மாட்டாய் ஒரு முறை திருப்புற சபையிலிருந்து ஒவ்வொரு கோயிலாக போனோம் மத்தியான சாப்பாடு திருக்கடவுரில் திருக்கடவுர் அபிராமி அம்மன் கோயிலில் கும்பிட்டு மத்தியானம் சாப்பிடணும்னு திட்டம் தாமதமா போச்சு வழியில் எங்கேயோ ஒரு கோயிலோ அங்கே நின்னோம் பார்த்தோம் கும்பிட்டோம் நாலு திருப்புகள் பாடினாங்க நல்லா இருந்துச்சு நேரம் போயிடுச்சு சுத்தி அடிச்சு வந்தால் ரெண்டரை மணி ஆகி போச்சு திருக்கடவுருக்கு மணிக்கு கோயில திறந்தா வச்சிருப்பாங்க நாங்கள் பஸ் ரெண்டு பஸ்ஸில் புறப்பட்டு போகிறோம் கோயில் வாசலுக்கு பஸ் வந்துருச்சு ஒருத்தர் சொல்றாரு தாமதமா போச்சு சாப்பிட்ற இடத்துக்கு அனுப்புவோம் ஒரு ஐயர் வீட்டில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கு அங்கே போயிடுவான் இன்னொருத்தர் சொன்னாரு இல்லை இறங்கி பார்த்துட்டு வருவோமே கோயில் திறந்திருக்கா இல்லையான்னு இறங்கி பார்த்துட்டு வருவோமே புண்ணியவான் இறங்கி ஓடுனாரு உள்ள ஓடுனவர் தாங்க பஸ்ஸை நிறுத்திட்டு நிற்கிறோம் ஓடுனவர் பத்து நிமிஷத்தில் விழுந்தடிச்சு ஓடியாந்து கோயில் திறந்திருக்கு திறந்திருக்கு திறந்திருக்குன்ட்டாரு எல்லா இறங்கி உள்ள ஓடினால் அந்த கோயில் அர்ச்சகருக்கு எங்களை எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா சென்னையிலிருந்து ஒருத்தர் இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த மூர்த்தி காலசமார மூர்த்தி திருக்கடவுர் பெருமானுக்கு பக்கத்திலே வலது பக்கத்திலே தெற்கு நோக்கி அற்புதமான காலசம்ஹார மூர்த்தி அந்த காலசம்ஹார மூர்த்திக்கு பெரிய அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு சென்னையிலேருந்து வாரேன்னு சொன்னார் அவர் வர முடியலை ஆனால் அபிஷேகம் இன்னைக்கு நடக்கணும் நாங்களா அர்ச்சகர்களாக இருந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது இப்போ பார்த்தா ரெண்டு பஸ்ஸு நூறு பேர் வந்து உட்கார்ந்த நாங்கள் பாட்டுக்கு திருப்புகள் ஆரம்பித்தோன்னு சந்தோஷம் அவருக்கு நல்ல மூன்றரை மணி வரைக்கும் அபிஷேகம் பண்ணார் கூட்டமே இல்லை நாங்கள் தாங்க பார்த்து கும்பிட்டு அண்டா அண்டாவா பிரசாதம் கொடுத்தாரு பிரசாதம்னா கொஞ்ச நெஞ்சம் வாங்கி சாப்பிட்டா நாலு நாளைக்கு கை நெய்வாசம் அணிக்கும் பகவான் கொடுத்தா நினைச்சுக்கிட்டான் அங்க தாமதிச்சது இதுக்காகத்தான் ஒருவேளை பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தா நாங்கள் பாட்டு கும்பிட்டுட்டு போயிருப்போம் ஐயர் வீட்டு சாப்பாடு கிடைச்சிருக்கு ரெண்டரை மணி ஆனது ஆண்டவன் கொடுத்தா சாப்பாடு கிடைச்சது ஐயர் வீட்டில் போய் சாமியை மன்னிச்சுக்கிடுங்க பணத்தை வாங்கிக்கிடுங்க பரவாயில்ல தெரியுதா கடவுள் என்ன பண்ணனாலும் நன்மைக்கும் அதனாலதான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நான் ஓய் நாயகமே கண்ணீர் விட்டார் ராஜா பார்த்தா குதிரை வரல இந்த ஆளை கொண்டு போய் திருவாதாவூர் சிறையில் போடணும் என் மதுரையில ஜெயில் கிடையாதா மதுரை ஜெயில போட்டா ஊர்ல இருக்கவனுக்கு தெரியாது திருவாதாவூர் இவர் சொந்த ஊர் சொந்த ஊர்ல ஜெயில போட்டா அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம மாமாவை ஜெயில போட்டாங்க நம்ம அத்தான ஜெயில ஊர்ல அடி வாங்கினா எல்லாருக்கும் தெரியும் வெளிநாட்டுல அடி வாங்கினா ஒருத்தனுக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் அவ்வளவுதானே திருவாதஊர் சிறுல கொண்டே போட்டான் ஏன் தெரியுமா போட்டான் அதனால தான் திருவாத ஊர் திருவாசகத்தில் பாடப்பட்டது திருமுறையில இத்தனை ஊர் இருக்கே ஒரே ஒரு இடம் தான் திருவாத பாடப்பட்ட இடம் ஒரே இடம் எங்கே இவரை கொண்ட எந்த ஊர்ல போட்டாங்க திருவாதவூர் சிறையில் போட்டாங்க ராத்திரிக்கு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு ஒரு ஏழு எட்டு மணிக்கு கலகல கலகலன்னு ஆண்டவனுடைய பாதச்சிலம்பு ஒளி கேட்குது பாதச்சிலம்பு ஒலி கேட்டா என்ன அர்த்தம் நம்முடைய பூஜை அவன் திருவடியில் சேர்ந்து விட்டதுன்னு அர்த்தம் சேரமான் பெருமாள் பூஜை பண்ணுவாராம் எப்ப பூஜையை அவர் எப்ப பூஜை முடிப்பாரா பாதச்சிலம்பு ஒளி கேட்டா பூஜையை முடிப்பாரா சேரமான் பெருமாள் நாயனார் மாணிக்க வாசகருக்கு பாதச்சிலம்பு ஒளி கேட்டுதான் வந்து இனிதருளி பாதச்சிலம்பு காட்டிய பண்பும் நம்ம மொட்ட கோபுரத்து பூசாரி ஐயா கோயிலுக்கு தன்னை வாழ்க்கைப்படுத்தி கொண்ட புண்ணியவான் அங்கே திருவாசகம் விழா எடுக்கிறவர் யாழ் கீத சுந்தரம் பிள்ளை அவங்க பொண்ணு மாப்பிள்ள எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம சாமிநாதன் அவங்க மாப்பிள்ள திருவாதவூர் கோயில் எம்பெருமாம்பு ஒளி காட்டினார் இருக்கணும் அது என்ன காட்டிய பண்பு எங்க சிலம்பு ஒளியை கேட்கலாமா பார்க்கலாமா கேட்கலாம் பாதச் சிலம்பு ஒளி கேட்ட இருக்கணும் என்ன தெரியுமா ஞானிகளுக்கு பாருங்க ரெண்டு நடுவில் அந்த இடத்துல ஜோதி தெரியுமா உள்ள அதத்தான் நம்ம கோயில்ல தீபாராதனை சொல்றோம் உள்ள பார்க்க முடியல வெளியிலாவது பார்ப்போம்னு உள்ள பார்க்கணும் மகிழ்ச்சி காலையில குதிரை வருதுன்னு தெரிஞ்சுது ராஜா விடுதலை பண்ணனா இந்த ஒரு இடம் தான் திருவாதவூர் திருமுறையில் இடம்பெற்ற இடம் வேற எங்கேயும் கிடையாது பாட்டு வெளியில வந்தாச்சு ராஜா அங்கிருந்து மூல வீதி கூப்பிட்டா போ குதிரிட்டுதிரை வாகனத்தில் வரார் மேல கூட மாடியில் இருந்து பெண்கள் பார்க்கிறாங்களாம் இந்த குதிரை அழகா இருக்கு குதிரை மேல வர்றவன் அதை விட அழகா இருக்கான் இருக்க குதிரை அழகா இருக்கு வேத மொழியர் நாதப்பறையினர் நாதரின் அண்ணே என்னும் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் நாதர் இப்ப நம்ம பக்கத்துல வாரார் எப்படி வாரார் வெள்ளை ஆடை போட்டிருக்கார் முழுக்கை சட்டை போட்டிருக்கார் விபூதி பூசி இருக்கார் வெள்ளை கலிங்கத்தர் கலிங்கம் ஆட வேட்டி வெள்ளை கலிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் குப்பாயம்னா முழுக்க நம்ம ராமானிருக்க வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அண்ணே என்னும் பள்ளி குப்பாயத்தர் பாய் வரி மேற்கொண்டு என் உள்ளம் கவர் வராள் அண்ணே என்னும் நீண்ட கை நீளமா இருக்கான் முழங்கால் வரைக்கும் இருக்கான் அது சாமுத்திரிகா லட்சணம் காமராஜருக்கு பெருந்தலைவருக்கு முழங்கால் வரைக்கும் கை இருக்கும் அப்பொழுது இல்லாத அரசியல்வாதி தலைவர்களை உருவாக்கிவிட்டு தான் ஒதுங்கிக் உயர்ந்த அரசியல்வாதி ராஜா சார் அண்ணா செட்டியாருக்கு கையை முழங்கால் வரைக்கு இருக்கும் அதெல்லாம் சில லட்சணங்கள் சில பேருக்கு அப்படி இவர் எப்படி இருக்கா நீண்ட பாண்டால் அண்ணே என்னும்ரந்தையை ஆண்டன்பு செய்வரால் அண்ணே என்னும் அந்த பொம்பளை பிள்ளைங்க அப்படி சொல்லுதான் இவ்வளவு அழகா இருக்காரு அம்மா இந்த பாட்டு பத்து பாட்டு அன்னை பத்துன்னு பேரு திருவாசகத்துல பதினேழாவது தலைப்பு இந்த பாட்டை படிச்சா நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு கிடைக்கும் கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணு இந்த பாட்டை படிக்கணும் கல்யாணத்துக்கு இருக்கிற பையன் இந்த பாட்டை படிக்கணும் நல்ல ஜோடி கிடைக்கும் வேத மொழியர் அன்னை பத்து திருவாசகம் பெருமான் வர்ற பொழுது பார்த்த பார்வை மாணிக்க வாசக பெருமான் பாட்டு குதிரைக்காரர் உள்ள வந்துட்டார் பாண்டியராஜாவை பார்க்கிறார் எல்லா குதிரைகளையும் பார்த்துக்கோ குதிரைக்காரனையே பார்த்துக்கிட்டு இருக்கான குதிரையை பார்க்க முடியல அவன் அவளது அழகா இருக்கான் கம்படுபாடு வரல ராமனை பார்த்த பெண்கள் தோலை பார்த்த தோளோடு நின்றுட்டான் தாள பார்த்த தாளோடு நின்னுட்டான் கையை பார்த்த பொண்ணு கைக்கு போக முடியலை தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகள மலம் அண்ண தாழ் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாறு மகிதே வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் எந்த பொண்ணு ராமனை முழுக்க பார்த்தார் ஊழ்கொண்ட சமயத்தன்னார் உருவு கண்டாரை ஒத்தார் சமயவாதிகள் ஆண்டவனை முழுக்க பார்க்காம ஒரு பகுதியை மட்டும் பார்த்து இவ்வளவுதான் ஆண்டவன் என்று சொன்ன மாதிரி ராமனை பார்த்த பெண்கள் முழுவதும் பார்க்க நின்றார்கள் மகாராஜா பாண்டியன் பார்த்துக்கோ இப்பவே பார்த்து வாங்கிக்கோ நாலு பெண்ணை என்ன மாதிரி ஆகிப்போனா பொறுப்பு நம்மளது இல்லை விட்ட பொருள் வாபஸ் வாங்கப்பட மாட்டாது நம்மாலும் போர்டு போடுறான்ல தெளிவா சொல்லிவிட்டார் ஏன் அது என்னமோ ஆக போகுது என்ன பண்ணனார் திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல நரிக்குடினு ஒரு ஊர் இருக்கு என்ன பேரு நரிக்குடியின் எல்லாம் குதிரைகள மாத்தி கொண்டாந்துட்டாரு இது என்ன ஆகும்னு தெரியாது ஏங்க ஒரு சிங்கத்தை குதிரையாக்கப்படாது ஒரு யானைய குதிரையாக்கப்படாது ஒரு கழுதைய குதிரையாக்கப்படாது ஒரு பசுமாட்ட குதிராக்கப்படாது ஏன் நிறைய பிடிச்ச குதிரையாக்கினார் அதுதான் கடவுள் செயல் செய்ய முடியாததை செய்வதுதான் தெய்வம் நம்மளால சாப்பிட்ட சாதத்தை தொண்டையில வச்சுக்க முடியுமா வெளியே துப்பனும் உள்ள இறக்கணும் இங்கே இருந்த உசுறு போயிடும் பெருமான் நஞ்ச கழுத்தில் வைத்துக் கொண்டான் பெயக்கண்டும் நஞ்சுண்டும் அமைவர் திருவள்ளுவர் அது மாதிரி செய்ய முடியாதது இது ஏன் சர்க்க சிலை யானைய வச்சு வேலை வாங்குவான் சிங்கத்தை வச்சு வேலை வாங்குவான் புலியை வச்சு வேலை வாங்குவான் எந்த சர்க்க சிலையாவது நரியை வச்சு வேலை வாங்க முடியுமா முடியாது பொல்லாது வஞ்சகமானது தந்திரமானது ஏமாத்திப்படும் ஓடி போயிடும் அதையே நான் மாத்தி காட்டுறாண்டா அப்போ ஒன்ன மாற்ற முடியாதா எங்கிட்டவா அப்படின்னு அர்த்தம் மாற்ற முடியாத நரியை எதற்கும் கட்டுப்படாத நரியை நான் குதிரையாக மாற்றுவேன் அதனாலதான் நரிய பிடிச்சு குதிரையாக்கினான் பின்னாலே பெருமான் பாடுறார் திருவாசகம் நரியை குதிரை பறியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் உன் பார்த்தவன் எல்லாம் பைத்தியமாயிட்டான் ஐயா இந்த ஆள் என்ன இவ்வளவு அழகா இருக்காரே என்று பார்த்தவன் எல்லாம் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் பார்த்தார் குதிரை எல்லாம் நல்லா இருக்கு அவ்வளவுதான் என் பொறுப்பு முடிஞ்சு போச்சு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கழுத்துல ஒரு பெரிய பொன்னாடை போட்டிருந்தான் பொன்னாடையா பொன்னாடை பூரா தங்க ஜருக நம்ம ஒரு வாடையை பொறுத்திட்டு வாயினால பொண்ணாடைங்கிற பாருங்க அப்படி இல்லை தங்க ஜருக அப்படியே தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்க ஜருக இவருக்கு போர்த்த சிவபெருமான் தலைய குனிஞ்சு வாங்கணும் சிவபெருமான் தலைய குனிவாரா சேர்ந்தாக்க ஐயானை நம்ம எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போடுவோம் தேர்தல் வந்தா பெரிய கும்படா போடுவோம் போடுறோம் இல்ல சிவபெருமான் சேர்ந்தாக்க ஐயானை அவன் கும்பிடுறதுக்கு அவனுக்கு மேல யாரு இருக்கா பொன்னாடைய கொடுத்தா கழுத்தை குறிஞ்சு வாங்கிக்குவானா தலைய குறிஞ்சு வாங்கிக்குவானா இந்த கம்ப நீட்டான் கோல் பொண்ணாடை அதுல விழுந்துச்சு அப்படி எடுத்துட்டான் என்னது கழுத்துல வாங்காம கம்பல வாங்குறார பாண்டியராஜா கேட்டார் மந்திரி மாணிக்க சொன்னார் அது அவங்க ஊரு பழக்கம் அவங்க ஆமா அவர் எப்படி கையில வாங்காம கழுத்துல வாங்குவார் அது அவங்க ஊரு பழக்கம் பாண்டியனைகருக்கு சந்தோஷம் ஏ இனிமே இவருக்கு மறுபிறப்பு கிடையாது பின்னால பாடுறாருங்க திருவாசகத்துல குதிரையின் மேல் வந்து வருவானே குடிகேடு கண்டீர் இனிமே ஜென்மம் கிடையாது இவருக்கு பார்த்துட்டாரே குதிரை மேல வந்த பெருமான பார்த்துட்டான் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது எல்லாரும் போயிட்டாங்க குதிரையெல்லாம் கொண்ட கொட்டடிகளை அடைச்சாச்சு மாணிக்க வாசக பெருமான் மீனாட்சி கோயிலுக்கு வந்து சுக்கலிங்க பெருமானுக்கு முன்னால கண்ணீர் சோட உட்கார்ந்து திருவாசகம் பாடுகிறார் ராத்திரி நேரம் எல்லா குதிரையும் திரும்ப நரியாயிடுச்சு இருந்த குதிரைகளை பூரா கடிச்சு சாப்பிட்டது வந்தவன் போனவன் எதிர்த்தாப்புல வந்தவன் எல்லாரையும் சாப்பிட்டு கலையவரம் பண்ணி ஊரை விட்டுட்டு ஊழ இட்டுக்கிட்டே போயிடுச்சு ராஜாவுக்கு கோபம் வந்தது ஏதோ தப்பு பண்ணியிருக்கான் நிறைய பிடிச்சி குதிரையாக்கிப்டான் புடி மாணிக்க வாசகரை வைகை ஆத்து மண்ணுல நிக்க விட்டு அடியான் அப்ப என்ன தெரியுது அப்பவும் வைகை ஆத்துல மண்ணுதான் ஓடியிருக்குன்னு தெரியுது மண்ணு எந்த காலத்துல ஓடினுச்சு வெள்ளம் எப்பதாவது வரும் இல்லைன்னா வராது பெரும்பகுதி இப்படித்தான் வைகை ஆறு கடல்ல போய் கலக்காது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் கடல்ல போய் கலக்காது ராஜசிங்க கம்மாயில போய் சேர்ந்துரும் கடலுக்கு போகாது இன்னைக்கு நாளைக்கும் வைகை கடல்ல சேராது தண்ணி வந்தாலும் சேராது ஒருத்தர் அழகா பாடினார் கடல் மோசமானவன் சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்த பாவி அவனோட சேரப்படாதுன்னு வைகை ஆடு கடல்ல சேர்றது இல்லையா நாடு நஞ்சளித்த பாவி என்று வாடி இடம் வைகையே வாடி இடத்தும் வளத்தும் இருபுறத்தும் வாய்ந்து நடத்தும் தமிழ்ப்பாண்டி நாடு அப்படிப்பட்ட வைகையில் வைகையில அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அடி வாங்குறே இந்த வாழ்க்கை போதுமையா மந்திரியா இருந்ததும் போதும் இப்ப அடி வாங்கிறதும் போதும் காட்சிகள் அப்பப்ப மாறுது வேற ஒண்ணும் இல்லை பெருமானே பாரொடுவாய் பரந்தயம் படனை கண்டாய் எனக்கு எந்த பற்றும் கிடையாது அரசே திருப்பெருந்து என்ன விட்டுலாமா அருளிலையானால் ஆட்கொண்ட நீ அருள் பண்ணாமல் விட்டுட்டா வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்றே மூச்சு இழுத்து விட்டு இருக்கிற பொழுது சந்தேகம்னு டாக்டர் சொல்ற பொழுது இந்த பாட்டை படிச்சுட்டு ஆண்டவன் திருவடி அடையணும் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே உன் திருவடிக்கு வந்து சேர வேண்டும் என்று அருள் புரியாயே நம்ம வீட்டில் யாராவது இறந்து போயிட்டா அழுவோம் உண்மைதான் திருவாசகம் படிச்சு அவங்களை தூக்கணும் அப்பத்தான் அந்த ஆன்மா சிவகதி அடையும் எல்லா பாவங்களும் போயிடும் நின வீட்டில் அழுததுனால இறந்தவருக்கு என்ன புண்ணியம் நமக்கு திருவாசகம் படிக்கணும் அந்த ஆன்மாவுக்கு அது காதல படணும் இதுவரைக்கும் படல என்ன கூட இப்ப படும் உங்களுக்கு திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருச்சிராப்பள்ளிக்கு வரார் திருச்சிராப்பள்ளியில வந்து ரயில விட்டு கீழே இறங்கிறார் திருவிக்க தமிழ் மாமுனிவர் ராமசாமி நாயக்கர் தந்தை பெரியார் அவரை வரவேற்க போறார் எப்படி இருக்கு அவரு திருநீடு பூசாம இருக்க மாட்டார் இவரு திருநீடு பூச மாட்டார் அது வெள்ள சட்டை இது கருப்பு சட்டை அது உண்டு இது இல்லை புரியுது ஆனால் ரெண்டு பேரும் நண்பர்கள் அதான் பண்பாடு அவரை வரவேற்க பெரியார் போறார் தெரிவிக்க ரயிலை விட்டு கீழே இறங்கிட்டாரு அவரை வரவேற்பதற்கு சைவ சித்தாந்த பெருமக்கள் காத்து கிடக்கிறாங்க அதுல தான் அவர் பேச போறாரு எல்லாரும் கும்பிட்டாங்க தெரிவிக்கவும் கும்பிட்டார் வாங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கன்னு தங்குறதுக்கு இல்ல நான் அவர் கூட தான் எப்பவும் தங்கிறது யார் கூட பெரியார் கூட சரி கூட்டத்துக்கு நான் சரியா வந்துடுறேன் திரிவிக்க பெரியார் கூட வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க எங்க நடக்கிறாங்க திருச்சியில காவேரி ஆறு பெரியாருக்கு இவரை பத்தி நல்லா தெரியும் ரெண்டு பேரும் காவேரி ஆற்றுக்கு வந்துட்டாங்க திருச்சிக்கு வந்தா காவேரியில குளிச்சா தீர்த்த புண்ணியம் நினைப்பில வச்சுங்க திருவிக்கா வந்து காவேரி ஆற்றுல குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வருவாரு காவேரி ஆற்றுல அவர் குளிக்கிற பொழுது அவருடைய துணிமணிகள்லாம் ஒரு ஒரு பையில இருக்கு ராமசாமி நாயக்கர் அங்க நின்று பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு திருவிக்கா குளிச்சாரு குளிச்சு துவட்டிக்கிட்டு இவே ராம்சாமி நாயக்கர் அவரு பைக்குள்ள இருந்து திருநீற்று பைய எடுத்து இவரு கையில கொடுக்கிறார் திருவிக்காவுடைய விபூதி பைய எடுத்து அவரு கொடுக்க திருவிக்கா அதை வாங்கி உடம்புல பதினாறு இடத்துல ஓம் நம ஓம் நம சொல்லி பூசிட்டாரு பூசிட்டு திருவாசகம் படிச்சுக்கிட்டே நடக்கிறாரு திருவிக்கா படிக்க பெரியார் கேட்டுக்கிட்டே நடக்கிறார் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு படிச்சு தான் பெரியார் எப்படி காட்சி பாடுங்க ரொம்ப நாள் ஆச்சு திருவிக்கா இறந்து போயிட்டார் பெரியார் சென்னைக்கு ஓடினார் அத்தனை பேரையும் உட்கார வச்சார் திருவாசகம் படிங்கோ திருவாசகம் படிச்சு திருவாசகம் ஓதல் செய்து திருவிக்காவை தோளில் தூக்கிட்டு போய் சென்னையிலே பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் கொல்லி வச்சார் திருவிக்காவுக்கு வாரிசு கிடையாது ஆசா ஞாயம் பிள்ளைன்னு சொல்லிட்டு போனார் அதனால பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் கொல்லி வைக்க திருவாசகம் படிக்க திருவிக்காவினுடைய ஆன்மா ஆண்டவன் திருவடி அடைந்தது இப்ப சொல்லுங்க அந்த திருவாசகம் எப்படிப்பட்ட நூல் இவ்வளவு பெரிய சான்றோர்கள் கடைசியில திருவாசகம் படிக்கணுங்கிறான் ஏன் அடுத்த பிறவியிலே அப்பத்தான் திருவாசகம் நினப்பில் வரும் ராத்திரி தூங்குற பொழுது எந்த சிந்தனையோட தூங்குறீங்களோ காலம்பறை எந்திருக்கிற பொழுது முதல்ல அந்த சிந்தனை அரையும் குறையுமா வரும் இந்த பிறவிங்கிறது பெருந்தூக்கம் அடுத்த பிறவியில முழிக்கிறது தூக்கம் கலஞ்சு முழிக்கிறது செத்து போறது பெரிய தூக்கம் அப்படித்தானே இப்ப தூங்கிறது சின்ன சாவு இப்ப தூங்குறது ரிகர்சல் அதுல அப்பப்ப எந்திரிப்போம் அடுத்த பிறவில எந்திரிப்போம் உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு திருவள்ளுவர் அப்படிப்பட்ட நூல் மாணிக்க வாசக கொண்டு போய் எங்க நிறுத்திட்டாங்க வைகையாத்துல நிறுத்தியாச்சு அப்பதான் கண்ணீர் விட்டார் வார்கடல் உலகில் வாழ்களை வருகை என்று அருள் புரியாயே பெருமான் வெள்ளத்தை உண்டாக்கி விட்டார் ஆற்றில வெள்ளம் மட திறந்த வெள்ளம் எல்லா வீடுகளுக்குள்ளையும் தண்ணி வர்றாப்பில் ஆயிப்போச்சு ராஜா பார்த்தான் விடு வெள்ளத்தை பார்க்கிறதா இவரை பார்க்கிறதா எல்லாம் ஓடுறான் வீட்டை பார்க்க மாணிக்க வாசகர் நேர கோவிலுக்கு வந்துட்டார் அப்பதான் சொல்றாள் நம்மளை விடுவிக்கோ நடிகை குதிரை படியாக்கி நன்மது அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே பாண்டிய நாட்டிலே வந்த வெள்ளமே ஒருவேளை என்னை தடுத்தா வந்த கருணை வல்லம்தான் தங்கை வல்லம் மாதிரி வைகையில் வந்ததோ கண்ணீர் விட்டு பாண்டியராஜா சொன்னா அந்தந்த பகுதி அவங்கவுங்களுக்கு உரியது அவங்க அவங்க கரையை ஒசத்தனும் கல்லை எடுத்து போட்டு மண்ணை எடுத்து போட்டு கரையை ஒசத்து வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்துடப்படாது ஆளாளுக்கு பகுதி ஒதுக்கியாச்சு வண்டி கிழவி உட்கார்ந்து அவளுக்கு யாரும் கிடையாது காலையில் புட்டு பொழுது அந்த புட்டை எடுத்து சொக்கலிங்க பெருமானுக்குன்னு சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணுவான் சொக்கலிங்க பெருமானை சாப்பிட்டாரு இல்லை அவரு பேரை சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் பேையாவது சொல்ல சாப்படணும்க்கலிங்க பெருமானுக்கு நிவேதனம் சொல்லிட்டு பெருமானும் அவளுக்கு ஞாபகம் வச்சுங்க எதுவும் நிச்சயம் இல்லை பொண்டாட்டி நிச்சயம் இல்லை புல்ல நிச்சயம் இல்ல பணங்காசு நிச்சயம் இல்ல பதவி நிச்சயம் இல்ல கழுத்துல விழுகிற மாலை நிச்சயம் இல்ல கடவுள் மட்டுந்தான் நிச்சயம் அது புரியுறதுக்கு ரொம்ப வயசாய்ப்போகுது ஊருஞ்சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேருஞ்சதம் அல்ல பெண் சதம் அல்ல பிள்ளைகளும் செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதம் அல்ல நின் தாழ் சதம் வாக்கு எல்லாம் யாரு சொக்கலிங்க பெருமான் அங்க இருந்து புறப்பட்டு வந்துட்டான் ஐயோ இவன் நம்மளை தானே கூப்பிடுறான் இவளுக்கு உதவி செய்யணுமே ஆவணி மூல திருவிழாவில் நம்ம வீதி வழியா சாமி போற பொழுது ஒரு தங்க கூடையும் தங்க மண்வட்டியின் தாங்கி போவார் இல்ல அவர் முகத்தை பாருங்க எப்படி சிரிக்கிறாருங்க இந்த மூர்த்தி அப்படி அழகான மூர்த்திங்க மதுரை கோயில் அப்படி சிரிப்பார் போய் ஒரு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணும் அப்படி சிரிப்பார் அந்த மூர்த்தி அற்புதமா அனுபவிக்கலாம் யாருக்காக வண்டி கிழவிக்காக நான் புட்டு வாணிங்க நான் வாங்கி சாப்பிடுறதுக்காக கூலிக்காரனா போறேன் பார்த்தியா அப்படின்னு இந்த முகத்திலே அந்த பெருமிதமான புன்னகை நமக்கு தெரியும் ரொம்ப சிரிச்சு போவார் போனார் கிளவிய பார்த்தார் தாயே யாராவது எனக்கு கூலிய கொடுத்து வேலை வாங்குவாங்களா வாங்கிட்டு கூலி கொடுப்பாங்களா இல்ல கூலிய குடுத்துட்டு விவகாரமான அருவளை கொடுக்கிறேன் கூலிய கொடுத்து கூலி கொடுத்த வேலை கொள்வார் உண்டோ உண்டோன்னா என்ன அர்த்தம் நம்மள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு ஆள் இருக்கடா இந்த ஊர்ல ஒருத்தனும் கிடையாது நானா இறங்கி வந்தா உண்டு வண்டி கிளையை பார்த்தா ஏன்பா நீ வேலை பாப்பியா பாட்டி அதுக்காகத்தான் வந்திருக்கிறேன் நீ சொன்ன வேலையை பார்க்கறேன் ஒண்ணும் இல்லப்பா இந்த பகுதி இருக்கு எனக்கு வேற யாரும் இல்லை நீ எனக்கு பாட்டியா தான் எனக்கு ரொம்ப நாளா தெரியுமே இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு இந்த இடத்த மட்டும் மண்ணை அள்ளி போட்டு அடைச்சிடணும் இவ்வளவுதானே பாட்டி நான் செய்கிறேன் ஆமா எனக்கு என்ன கூலி கொடுப்பியா கூடி என்னப்பா இந்த புட்டை விட்டா வேற ஒன்னும் இல்லப்பா உனக்கு இந்த புட்டை தார பாட்டி ஒண்ணு செய்யாரத்தை பசியா இருக்கு புட்டை எடுத்து எனக்கு வியாபாரத்துக்கு உதிர்ந்த புட்டு எனக்கு உதிராத புட்ட வியாபாரம் பண்ணிக்கும் உன் வியாபாரத்தை நான் கெடுக்கல நான் வியாபாரத்துக்கு முதல் போடுற ஆளு சேர்க்கழார் வியாபாரத்தில் சிவபிரான் முதலை போட்டார் புரிய வியாபாரத்தில் முதலை போட்டார் எல்லாருக்கும் முதல் போடுறது நான் தான் பித்தாசூடினு அவருக்கு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தேன் அடியார்க்கு அடியேன்னு அங்க ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தேன் முருகனா வந்து முத்தைநகை அருணகிரிக்கு ஒரு வார்த்தை முதல் போட்டு வியாபாரத்தை காப்பாற்றே தவிரமானால் எனக்கு உதிரலன்னா வியாபாரத்துக்கு எடுத்தால் தெரிஞ்சு வச்சு எவன் வைத்தலையோ சேர்ந்து தொலைகனும் அதன் வயிறு சேர்ந்தா அடுத்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் வேற பேரு நடந்துதான் அவங்க ஊர்லயும் வீட்டுக்கு முன்னால மலன் கடந்துதான் வீட்டுக்கு வந்து கழுவனுமா இல்லையா கழுவ போனாராம் மலம் பேசிட்டு சாக்ரட்டிஸ் நான் யார் தெரியுமா சி நீ மலம் இல்ல ம ஒரு ம வயிறு சேர்ந்தி போயிட்டேன் கூட சேர்ந்தாலே யோசிச்சுதான் உதிர்ந்தா சிவன் வயிறு உதிரலன்னா வயிறு உதிர்ந்து பாட்டி நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பசிக்குது நஞ்ச கூட சாப்பிட்டுட்டேன் கொண்டா புட்ட வாங்கி நல்லா சாப்பிட்டாராம் வேலை பாட்டவன எந்திரிச்சார் கூடைய தூக்கினார் மண்வெட்டியை எடுத்தார் வெற்றாப்பில பாவனை பண்ணினார் மண்ண எடுத்து ஆத்துக்குள்ள போட்டார் ஆத்து தண்ணி எடுத்து வெளியில ஊத்தினார் இப்படி அப்படினார் நடனம் ஆடினார் அவர் பழக்கம் ஆடுறது தானே நடனம் ஆடினார் கூட ஆத்தோட போயிடுச்சு மண்வெட்டி ஆத்தோட போயிடுச்சு அடுத்தவன் ஒளிந்தா போட்டதை இவர் வெட்டி விட்டுட்டார் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆள் என்ன விவகாரமான ஆளா இருக்கிறானே வந்து எல்லாரும் பார்த்தான் கோபம் வந்தது ராஜாவிற்கு ராஜாவுக்கு சொல்லிவிட்டான் திரும்பி நிற்கிறார் கூலிக்காரன் யாரா அவன் ஒரு பாட்டிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு கூலிய வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காதவன் யாரு ஒரு பெரம்பு எடுத்து முதுகுல ஓங்கி ஒரு போடு போட எம்பெருமான் மறைய எல்லாரும் உடம்புலையும் அடிபட கரை உயர வெள்ளம் கட்டுப்பட் மாணிக்க வாசகருக்காக எல்லாரும் முதுகலையும் அடிபட்டுதான் சிவபெருமான் வெளியில வெளியில இருக்கிற பொழுது அவர் பாதிக்காது அவர் பாதிக்கும் வெளியில இருக்கிற பொழுது புட்டு வாங்கி சாப்பிட்டார் நம்ம வாயில புட்டுப்படலை உள்ளே இருக்கிற போது அடி நம்ம உடம்புல அடிப்பட்டது நம்மளுக்கு கோபம் வருது இல்லை அதனால் புட்டு வாங்கி சாப்பிட்றவரை மட்டும் நீங்கள் அடி போது பங்கு எங்களுக்கா ஏன் தெரியுமா இன்பம் பொழுது நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் அடி முருகாம்பா கல்யாணம் காலையில அணிச்சு அழகான பொண்டாட்டி காரில் வச்சு அவளை கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன்ட்டு புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போறான் அடுத்த ஊருக்கு போறான் மத்தியானம் ஆச்சு சாயங்காலம் அலையில மயங்கி போய் ராத்திரி பன்னெண்டு மணி கார் போயிட்டு இருக்கு பெண்டாட்டி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கா ஒரு சினிமா பாட்டை பாடிக்கிட்டே போனா டபால்னு கார் நின்று வச்சு இறங்கி பார்த்தா இப்படிங்கிறோம் அப்படிங்கிறோம் உடல நடுக்காடு பொட்டக்காடு ராத்திரி பன்னெண்டு மணி அழகான பொண்டாட்டி கழுத்து நிறைய முருகா முருகா முருகா முருகா முருகன் சிரிக்கிறான் டே காலையில இருந்து இதுவரைக்கும் ஒரு நிமிஷம் நினைச்சியா இப்ப மாட்டுக்கிட்ட உடனே முருகா முருகாங்கிறியே யோகிச்சு பாருங்க அதனாலதான் அடி வாங்குற பொழுது நம்ம எல்லாருக்கும் பங்கு கொடுத்தா நினைச்சுக்கோ புட்டு சாப்பிட்ட பொழுது கடந்து இருந்தான் அடி பொழுது உள்ள இருந்தான் பாண்டியம் ஓடி வந்தான் மாணிக்க காலில் விழுந்தான் திரும்ப மந்திரி ஆகணும் இல்ல முடிஞ்சு போச்சு இனிமே ஒட்டாது இனிமே ஒட்டாது நான் கிளம்பிட்டேன் உத்தரகோசம் அங்கைக்கு போனார் திருப்பெருந்துறைக்கு போனார் திருக்கழுக்குன்றத்துக்கு போனார் சிதம்பரத்துக்கு பலகாலம் வாழ்ந்தார் முப்பத்தி ரெண்டாவது வயசு ஆணி மக நட்சத்திரம் சிவபெருமான் புறப்பட்டு வரார் நீங்க பாடின பாட்டையெல்லாம் சொல்லுங்கோ எழுதி வாங்கிக்கிட்டாரா அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு திருவாசகத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு சிவபெருமான் போட்டாரான் கையெழுத்து எழுதி நடராஜா உடையிட்டார் மறுநாள் தில்லைவாளந்தன பெருமக்கள் போய் பார்த்தா பீடத்துக்கு கீழே இருக்கு யாரு மாணிக்க போய் தேடினா வடக்கு கோபுரத்துக்கு அப்பால் ஒரு சின்ன இடம் அதுக்கு பேரு திருப்பெருந்துரை அந்த இடத்துக்கு பேரு திருப்பெருந்துரை அங்கே போய் பார்த்தா மாணிக்க வாசகர் உட்கார்ந்திருக்கார் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் தெற்கு வாசல் வழியா உள்ள வந்தார் நடராஜாவை பார்த்தார் திருவாசகத்தை சொன்னார் நல்காதுளியான் நமக்கென்று உண்ணா மம்பி தட்டி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா மனத்தால் நினைந்துருகி வல்கால் உன்னை பாவித்துலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்றே நிற்கும் இறங்கி அருளாய் என்னை உடையானே உடைய பெருமானே பொன்னம்பலம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று பேசுகிறேன் அருள் செய் அவளதுதான் இதுதான் பொருள் நார் கலந்துட்டார் ஆடி மாச மக நட்சத்திரம் இவளதுக்கு யாரு காரணம் திருப்பெருந்துரை பெருமான் காரணம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம் எந்த கோயிலுக்குள்ள திருப்பெருந்துரை கோயிலுக்குள்ள போக போகிறோம் இறைவன் கட்டளைப்படி மாணிக்க பெருமான் கட்டிய திருக்கோயில் திருப்பெருந்துரை கோயில் இப்போ இருக்கிற பெரிய கோயில் அந்த இன்னொரு கோயில் சொன்னேன் ஆதி கைலாசநாதர் கோயில் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும் கிழக்கு நோக்கிய சந்நிதி சிவகாமி அம்பாள் தெற்கு நோக்கிய சந்நிதி விநாயகர் கிழக்கு நோக்கிய சந்நிதி பைரவர் தெற்கு நோக்கிய சந்நிதி நந்தி மேற்கு நோக்கிய சந்நிதி இதெல்லாம் எங்கே பழைய கோயில்ல நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் ஒரு பெரியவர் எங்கிட்ட வந்தார் மாணிக்க சுவாமிகள் சொல்ல சிவபெருமான் எழுதினார்ல அந்த ஏடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னார் நான் எங்க எண்ணத்தை கண்டேன் பாண்டிச்சேரியில அம்பலத்தாடி ஐயர் மடத்துல இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க ஒன்னு இருக்கு பட்டு துணியை போட்டு போர்த்தி வச்சிருக்காங்க மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனத்தன்னைக்கு திறந்து காமிக்கிறாங்க இவர் சொன்னார் இல்லே அந்த ஏடு திருப்பெருந்துறையிலே ஆதி கைலாசநாதர் கோயில்ல இருக்கு எங்க அப்பா தான் அந்த கோவிலுக்கு பூசாரின் சிங்கப்பூர்ல பார்த்த ஒரு புண்ணியவான் ஆதி கைலாசநாதர் கோயில்ல அந்த ஏடு இருக்கு இன்னைக்கு அந்த கோயில் மாணிக்க வாசகருக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் இருபத்தஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அந்த கோயிலை செப்பன் இட்டு குடநீராற்று விழா செய்தார்கள் இப்போ அந்த கோயில் நன்றாக இருக்கிறது நம்ம பெரிய கோயிலுக்கு வாரம் பெரிய கோயில்ல திருவாவரது ஆதீனத்துக்கு உட்பட்டது இந்த பெரிய கோயில் சுவாமிக்கு பேரு தெரியுமா குரு சுவாமி ஆத்மநாதர் ஆன்மநாதர் ஆன்மநாதரை பார்க்க முடியுமோ மனசுக்குள்ள இருக்கவரை பார்க்க முடியுமோ அதனால்தான் கோயில் சிவலிங்கம் கிடையாது வெறும் பீடம் தான் வாழ்க நாதன் வாழ்க அந்த நாதன் தான் அதான் நாதன் தாழ் வாழ்க அம்பாளுக்கு பேரு யோகத்தில் இருக்கிற யோகா அம்பாள் மரம் குருந்த மரம் அந்த பொய்கை திருத்தமாம் பொய்கை திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்து வெள்ளாறு பாயக்கூடிய வயல்கள் சூழ்ந்த பகுதி பன்னெண்டாயிரம் பொற்காச போட்டு கோயிலை கட்டிவிட்டார் எங்க சரியா ராஜா குதிரை அங்க கொடுத்த காசு அதை எடுத்து கோயில் இவர் இஷ்டத்துக்கு கட்டலாமா தப்புத்தானே இல்லை ஒரு பழைய கணக்கு ஒன்று இருக்கு ஒரு சிவ யோகியார் கைலாசத்திலிருந்து மேலே வந்துகிட்டு யோகத்தினாலே உடம்பை மென்மையானதாக ஆக்கலாம் அட்டமாசத்தியில அது ஒண்ணும் அப்படி மேலே வர்ற பொழுது அவர் பையில சில குளிகை வச்சிருந்தார் குளிகைன்னா மாத்திர மாதிரி அதை சாப்பிட்ட உடம்பு லைட் ஆயிரும் மென்னை மென்மையாகிவிடும் காத்தில பறக்கலாம் இந்த குளிகை கீழே விழுந்திருச்சு யோகியார் கொண்ட அந்த குளிகை கீழே விழுந்திருச்சு எங்கே விழுந்தது பாண்டியராஜாவுடைய அரண்மனை மேல் மாடியில் விழுந்தது மதுரையில் பாண்டியராஜா மேலே நிற்கிறாலும் குளிகை எடுத்து விட்டார் எடுத்து கையில் வச்சுட்டார் யோகியார் கீழே இறங்கிட்டார் இந்த குளிகையினால உனக்கு புண்ணியம் இல்லை எனக்கு அவசியம் கொடுத்துடு பாண்டியராஜா கேட்கிறார் நீங்க யோகியார் ஆமா எனக்கு கைலாசத்தை காட்டுன்னு தந்துடுறேன் விவரம் தானே அவர்கிட்ட தானே அதை கேட்கலாம் எனக்கு ஐம்பது ரூபா கொடுங்கன்னு யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் கைலாசத்தை காட்டுன்னு காட்டுறவன்கிட்ட தானே கேட்க முடியும் எனக்கு கைலாசத்தை காட்டணும் கொள்கையை கொடுத்துட்றேன் என்னடா வம்பா போச்சு யோகியார் பார்த்தா ஓஹோ மாணிக்க வாசகர் அவதாரம் பண்ணணுமா சரி பார்வை கியாருக்கு ஞான பார்வை அவரை கூட்டிட்டு போயிட்டார் பாண்டியராஜாவோடு கைலாசம் இப்பவும் காலையில் பார்த்தா பொன்னாரும் தங்கமயமா தெரியும் கைலாசம் கிட்ட போக முடியாது மூச்சு முட்டும் ஆக்சிஜன் குறைச்சல் தூரத்தை பார்க்கலாம் ஆறு மணிக்கு அற்புதமா தெரியும் அந்த கைலாசம் பொன்மலையா தெரியும் தங்கமலை ராத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரா யோகியார் பிராணாயாமம் பண்ணி கூட்டிகிட்டு போனா அந்த செம்போல கைலாச மலையில ஊனி வச்சு விட்டாரு கைலாசத்தை பூரா சுத்தி பார்த்தாரு சிவபெருமான் திருவோளக்கத்தை கும்பிட்டாரு புறப்பட்டாரு செங்கோரை எடுத்துக்கிட்டார் தங்கம் செங்கோல்ல ஒட்டி கொண்டது ஆழமா குத்தி வச்ச தங்கம் செங்கோல்ல எல்லா பக்கத்திலையும் ஒட்டி கொண்டது தூக்கிட்டு செங்கோலை கொண்டாந்து பொக்கிஷத்தில் வச்சுட்டார் சிவன் சொத்து பாண்டிய நாட்டுக்கு வந்துருச்சு தெரிஞ்சோ தெரியாமலோ யோகியார் அதுக்கு காரணம் ஆயிட்டார் இந்த யோகி மாணிக்கவாசகராக வந்து பிறந்தார் அந்த பாண்டியராஜா திரும்ப அரிமர்தன பாண்டியன போறதான் அந்த தங்கத்தை அப்ப வாங்கினா பாருங்க சிவபெருமானுக்கு இத்தின காலத்துக்கு வட்டி போட்டு பன்னெண்டாயிரம் புற்காசுகளாக மாற்றி இவர் மூலமாக ஆண்டவன் கோயிலுக்கு கொடுத்து கடனை சரி பண்ணிவிட்டான் எல்லாம் கணக்கு அவ்வளதும் கணக்கு ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டு நான் கொடுக்காம இறந்து போயிட்டேன்னா அடுத்த பறவையிலே அவர் என் வந்து பிறப்பார் எல்கேஜிக்கு ஐம்பதாயிரம் கொடு யூகேஜிக்கு ஒரு லட்சம் குடு இன்ஜினியரிங் சீட்டு வாங்க நாலு லட்சம் கொடு எம்பிபிஎஸ் வாங்க ஐம்பது லட்சம் கொடு கொடுக்கணும் வேற வழி இல்ல கடவுள் போட்டது அப்படி கொடுத்தே தீரணும் எல்லாம் கடன் வாங்கினா கொடுத்துடணும் பரம ஞானிகள் அதனாலதான் மரத்திலிருந்து எதையாவது எடுத்து சாப்பிட்டா மரத்துக்கு தண்ணி சமந்து ஊத்தி கணக்க முடிச்சிருவாங்க சரியா போச்சு இந்த பழைய கணக்கா கோயில் கட்டி விட்டாரு தெற்குக்கிய கோயில் இது தெற்கு நோக்கி இருந்த இடம் திருப்பெருந்து நோக்கி உட்கார்ந்த தமிழ் தெற்கு தானே இருக்கு திருவாசகம் தெற்கு வரும் தென்னாட்டில் இருந்து தானே வரும் வடக்கு நோக்கி உட்கார்ந்தா என்ன ஆகிறது தட்சிணாமூர்த்தி ஏன் தெற்கு நோக்கி உட்கார்ந்தாரு இன்னொரு திருவாசகம் வரணும்னா தெற்கு இருந்துதான் நடராஜா ஏன் தெற்கு நோக்கி ஆடுறாரு தமிழ் தெற்க வருது எங்க பாடு பிராணம் தமிழ் திருச்சவி பெருமான் தெற்கு நோக்கிய கோயில் ஆத்மநாதர் உருவம் கிடையாது சிவலிங்கம் கிடையாது கேட்ட அந்த ஒரு குதிரையில் மதுரைக்கு போயிட்டார் இங்க இல்ல பார்த்து நாம் குருவாய் வந்து அனுகிரகம் வைத்து மனத்துள்ளே நிதம் பக்தி செய்வேரென்றும் என்று கொள்ளே ஒரு பழைய பாட்டு மாணிக்க வாசகர் விலாசம்னு பேரு மனசுல வச்சு பக்தி செய் அதான் ஆத்மநாதன் உருவம் கிடையாது மனசுல வைத்து பக்தி செய் வேற ஒண்ணு வேண்டாம் இந்த கோயிலுக்கு ஆறு சிறப்புகள் வனம் புருந்தவனம் தலம் தீர்த்த தலம் இருபத்தொரு தீர்த்தம் இருக்கு புறம் சிவபுரம் தீர்த்தம் அதுக்கு பேரு திருத்தமாம் பொய்கை மூர்த்தி ஆத்மநாதர் தொண்டர் மாணிக்க வாசகர் அவ்வளவு மரியாதையும் மாணிக்க வாசகருக்குத்தான் கோயில்ல திருவிழா யாருக்கு மாணிக்க வாசகருக்கு வர்றது யாரு மாணிக்க ஒருத்தடி அண்ண காத்துல முருகன் கோயில் கட்டினார் முருகன் கோயில் ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில் மாணிக்க வாசகர் பெருமான் கடைசியில் இன்ப உருவம் அடைந்தார் அன்புரு அருள் உரு இன்புருன்னு வல்லற் பெருமான் பேசுவார் முதல்ல அன்புருவம் அப்புறம் அருள் உருவம் மூணாவது இன்ப உருவம் இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான் துன்பம் தொடர்வறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உந்து எல்லா கோயில்லையும் திருப்பள்ளி எழுச்சி பாடுற பொழுது முதல் பாட்டு திருப்பள்ளி எழுச்சியில போற்றி என் வால் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கனி துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்திய மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேர்த்து தற்கங்கள் மலரும் தண் வயல் சூல் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானேன் ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுப்பாட்டு அத்தனை சிவன் கோயில்லையும் திருப்பெருந்திர பாட்டு திருவாசகம் ராத்திரி கோயில் சாத்திர பொழுது பள்ளி அருகில சாமியை உட்கார வச்சு கடைசியா பாடுற பாட்டு சீரார் பவளங்கால் முத்தங்கையிறாக ஏராடும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயணன் நடியா நான் மலத்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோஷ மங்கை ஆறா அமுதின் அருள்தாள் பாடிய போறார் வேல் கண்மடவீர் பொன் ஊசல் ஆடாமோ ஊஞ்சல் கடைசி பாட்டு திருவாசகம் முதல் பாட்டு திருவாசகம் சிவபெருமானை பள்ளி எழுப்பது திருவாசகம் ராத்திரி தூங்க வைக்கிறது திருவாசகம் நடராஜ பெருமான் திருவீதி உலா வர்ற பொழுது ஒரு பக்கம் சிவகாமி ஒரு பக்கம் மாணிக்க சுவாமி திருவாசகம் எங்க போயிடுச்சு பாத்தீங்களா முதல் முதல் அச்சேரிய திருமுறை திருவாசகம் ஆயிரத்தி முதல் முதல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மற்ற திருமுறைகள் அதுக்கப்புறம்தான் அச்சேரின அதுக்கப்புறம்தான் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டன தொண்டர் மாணிக்க வாசகர் இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போறோம் முதல் மண்டபம் நிமிந்து பார்க்கறோம் எல்லாம் எங்கூட வர்றீங்க கோவிலுக்குள்ள போறோம் மேல என்ன தெரியுது குரங்கும் உடும்பும் தெரியுது அப்பவே சொன்னேன் மனக்குரங்க கட்டுப்படுத்தி ஆண்டவன சிக்கென உடும்பு மாதிரி பிடிச்சுக்கோ சிக்கென பிடித்தேன் எங்களுடன் அதை தாண்டி உள்ள போறோம் ரகுநாத பூபால மண்டபம் பேரு வீரபத்திரருடைய அற்புதமான தோற்றங்கள் முன்னூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னால இப்ப கட்டினது அதுல இருந்து பக்கம் பார்த்தா சிவானந்த மாணிக்கவாசகர் சந்நிதி சிவானந்த சிவ ஆனந்த மாணிக்கவாசகர் படிவம் மாணிக்கவாசகர் நடராஜா நடராஜா சிவானந்த மாணிக்கவாசகர் சந்நிதி அங்க மேல பார்த்தா அந்த ரெண்ட பட்சின்னு இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ரெண்டு யானைய ஒரு நேரத்துல தூக்கிக்கிட்டு பறக்கமா அப்போ அந்த பட்சியினுடைய வடிவம் மேல போட்டிருக்கான் பாம்பன் சுவாமிகள் வீரபத்திர சக்கரம்னு ஒன்னு காட்டினார் வண்ண ஓவியத்தில் அந்த வீரபத்திர சக்கரம் ஒரு பக்கம் கண்ணப்பருடைய திருமேனி அற்புதமா இருக்கு கொடுங்க இருக்கு இவளது ராஜகோபுரத்துக்கு முன்னாலோபுரத்துக்குள்ள போகல வெளிமண்டபத்தில் நிக்கிறோம் வெளிமண்டபத்தில் இவரது அற்புதங்கள் இதை தாண்டி உள்ள போனா ராஜகோபுரம் முன்னாலே அஞ்சு நிலை இப்போ ஏழு நிலையா அதை மாத்தி கட்டி இருக்காங்க வள்ளல் பச்சையப்ப முதலியார் ஒரு தருமம் பண்ணி இருக்கார் ராஜகோபுரத்துக்கு வலது பக்கம் கல்வெட்டு செவன் 1764 போர் வருஷம் ஆச்சு முன்னூறு வருஷம் கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு வருஷம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு பச்சேப்ப முதலியார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வராக ஒன் லேக் இன்டூ த்ரீ பாயிண்ட் மூன்று லட்சம் எழுநூத்தி அறுபத்தி நாலு வருஷம் படிச்சேன் பச்சேப்ப முதலியாருக்கு அவ்வளவு மரியாதை கோடிக்கணக்கில் திருப்பணி பண்ணவர் பச்சையப்பதலியார் காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் காலேஜ் சென்னை பச்சையப்பாஸ் காலேஜ் எல்லாம் அவர் காலத்துக்கு பின்னால் அரசாங்கத்தால் கட்டப்பட்டவை ஜார்ஜ் ஆர்டன்னு ஒரு வக்கீல் அந்த புண்ணியவான் வெள்ளக்காரன் அவன் இம்புட்டும் பண்ணி கொடுத்தவன் இவரு காலத்திலே நிறைய சொத்துக்கள் சம்பாதிச்சவர் வெள்ளக்காரனுக்கு துவிபாஷியா இருந்தார் மொழிபெயர்ப்பாடல் பச்சையப்ப முதலியார் காஞ்சிபுரம் சிதம்பரத்திலே அவர் திருப்பணி ராமேஸ்வரத்திலே திருப்பணி கோடிக்கணக்கான பணம் மூன்று லட்சம் அப்ப கொடுத்திருக்கார் திருப்பெருந்திர கோயில் சாய லட்ச கட்டளைக்கு அதுல எழுதியிருக்கு இந்த கட்டளை தவறுமானால் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கவும் போய் படிச்சு பாருங்க அதெல்லாம் எனக்கு ஒரு கெட்ட வழக்கம் ஒரு கோயிலுக்குள்ள போனாக்கு மேல ஆயிரம் ராஜகோபுரத்துக்குள்ள போனாக்கள் பாருங்க உள்ள போறோம் முதல் சபை கனக சபை தீபம் நான் ஒன்னும் அடுத்தாப்புல சொல்றேன் இரண்டாவது சபை நடன சபை இருநூத்தி இருபத்தி நாலு தீபம் மூணாவது தேவ சபை வரிசைக்கு திரும்ப பதினோரு தீபம் நாலாவது சத் சபை முப்பத்தாறு தீபம் அஞ்சாவது சிற்சபை ஐம்பத்தோரு தீபம் ஆறாவது ஆனந்த சபை அஞ்சு தீபம் இப்ப நம்ம சும்மா இங்க இருந்து ஆறு சபையும் ஒவ்வொரு சபையா உள்ள போறோம் முதல் சபை கனக சபை ராஜகோபுரம் தாண்டன உடனே இருக்கிற மண்டபத்துக்கு பேரு கனகசபை பஞ்சாட்சர மண்டபம் அதுல பாண்டியராஜா சிவபெருமான் மூன்று நான்கு அந்த எல்லாம் நிக்கிறாங்க அது என்ன கதை மாணிக்கவாசகர் காலத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு கதை முன்னூறு அந்த பெருமக்கள் அந்த ஊரிலே ஆண்டவனுக்கு உரிய அர்ச்சகர்களாக பணியாற்றினார்கள் தில்லையிலே மூவாயிரம் திருப்பெருந்துறையிலே முன்னூறு இந்த முன்னூறு பேருக்கும் திருப்பெருந்து சுத்தி கிராமத்திலே நிலம் கொடுத்திருந்தார் ராஜா அதானே அந்த காலத்தில் கோயிலுக்கு யாரு திருப்பணி பண்றாரோ அவங்க கோயில் அர்ச்சகர் குடும்பத்தை பார்த்துக்கணும் ராஜா என்ன பண்ணா முன்னூறு பேருக்கு நிலங்களை கொடுத்திருந்தான் இந்த பாண்டிய ராஜாட்ட துண்டகன்னு ஒரு மந்திரி வந்தான் இந்த மந்திரி என்ன பண்ணா இந்த கோயில சுத்தி உள்ள நிலங்கள் நல்ல நிலம் வெள்ளாறு பாயிற இடம் நல்ல விவசாயம் மூணு போகம் வருஷத்துல மூணு போகம் விளையும் இருக்கிற அந்தணர்களை பூரா மிரட்டி நிலத்தை பூரா அதம் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன் நில அபகரிப்பு அப்பவே ஆரம்பிச்சிருச்சு எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னால எழுதி வாங்கிட்டு எல்லா அந்தணர்களையும் விரட்ட மந்திரி நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க ஆட்சி மாறும் வேற என்ன பண்றது சிவபெருமான் பார்த்தார் என்னடா இப்படியாய் பாண்டியன் அல்லவன் ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு அந்த கோயிலுக்கு வந்து கண்ணீர் விட்டாடுதான் சோத்துக்கு வழியில் நாங்க பிள்ளைகுட்டி எல்லாம் புழைக்கணும் நிலத்தை புரிஞ்சுக்கிட்டான் அதுலதான் நாங்க விவசாயம் பண்ணணும் இப்ப ஒன்னும் வழி இல்ல பெருமானே நாங்க இங்க வந்து கோயில் பணி பண்ண முடியாது ஒத்தாளா இருந்தா ஏதோ பண்ணிக்கலாம் பிள்ளைகுட்டியருக்கு என்ன பண்றது பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார் ஒரு ராஜா கோவிலுக்குள்ளே போனானா கோயில் ஒவ்வொரு அந்தனரா இருந்தாங்களா கல்யாணம் காட்சி பண்ணிக்கிறாம ராஜா உள்ள போன உடனே ஒருத்தனும் கண்டுக்கலை இவரா உள்ள போனாரு கும்பிட்டு திரும்பிட்டாரு மந்திரி நார் என்னான் என்ன இந்த பிராமணால் ஒருத்தன் கூட நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான் அவனுமே அவனு மேலே பார்த்துக்கிட்டு இருக்க அஞ்சாறு பேர் கோவிலுக்குள்ள இருக்காங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே நமக்கு என்ன இருந்தாங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பொண்டாட்டின் அது மாதிரி என்ன பண்றது குழந்தை ஊட்டி இருக்குல்ல அர்ச்சகருக்கு அவர் என்னங்க பண்ணுவாரு சிவபெருமான் காலில் போய் விழுந்தார் பெருமான்னு சொன்னா கவலைப்படாதேன்னு நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் வயசான கலவனாரா அந்தனர் மாதிரி தோற்றம் எடுத்துக்கிட்டு இடுப்பு நிறைய பட்டயங்களை தூக்கிக்கிட்டு ராஜாட்டை போயிட்டார் பாண்டிய ராஜாட்டை போய் பூரா அந்தணர்களுக்கு உரியது அதுக்கான பட்டயமெல்லாம் இந்தா இருக்கு கூப மந்திரி துண்டகன மந்திரி வந்தான் ஏது இந்த நிலமெல்லாம் முந்தைய பட்டயம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க தெளிவான ஆளு எங்க கொண்டாந்து கொடுத்துட்டான் கட்டாயப்படுத்தி வாங்கின பட்டயத்தை ஏடா அது இதுலயும் இருக்கு அதுலயும் இருக்கு இந்த பட்டயத்திலயும் இருக்கு அந்த பட்டயத்தில இருக்கு பழைய பட்டயத்தை ரத்து பண்ணதால இருக்கணும் இது எப்படி புரியலையே கிழவனார் சொல்றார் இதுதான் ஒரிஜனல் மந்திரி சொல்றார் அதெல்லாம் கிடையாது நான் வாங்கினது தான் ஒரிஜனல் ராஜாவுக்கு ஒன்னும் புரியல ஆமா நிலத்துக்கு உண்மையான சொந்தக்காரன் யாருன்னு தெரியணும் உண்மையான சொந்தக்காரனுக்கு நிலத்தை பத்தி தெரியுமில்ல செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின்னு ஊடிவிடும் நிலத்துக்கு அடிக்கடி போய் பார்க்கலன்னா நிலம் சண்டை போட்டு பொண்டாட்டிய அப்பப்ப பாக்கலாம் நிலத்தை பத்தி மந்திரி நீ எழுதி வாங்கின நிலத்தை பத்தி சொல்லு மகாராஜா வெட்ட வெட்ட வெட்ட தண்ணியே வராது ஆத்து தண்ணி வந்தாத்தான் பாசனம் கணத்து தண்ணி கிடையாது பெரியவரே நீங்க வெட்டினா தண்ணி வந்துடும் இப்ப புரிஞ்சு வச்சு வெட்டி பாக்குறது தண்ணி வந்துருச்சுன்னா பெரியவர் சொன்னது சரி அவற்ற குடுத்துருவோம் தண்ணி வரலன்னா மந்திரி சொன்னது சரி ராஜா வந்துட்டான் திருப்பெருந்துரை கோயில்ல ஈசான்ய மூல மேடான பகுதி அதை போய் வெட்டுனா மேட்டு பகுதியிலேயா தண்ணி இருக்கும் பள்ளத்துல தண்ணி இருக்கும் மேட்டு பகுதியை போய் வெட்டுன்னா பரமசிவமே வந்திருக்காரு மேட்டு பகுதியை வெட்டுனா தண்ணி பீழ்ச்சி அடிச்சது துண்டகனை விரட்டி விட்டார் நீ பண்ணது தப்படா எல்லாம் விழுந்தாங்க கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கி விட்டான் வந்து நீர் மேலே வர சிவபெருமான் எல்லா அந்தணர்களையும் பார்த்தாரான் ஐயா பெரியவரே நீங்க யாரு நீங்க வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க காப்பாத்திட்ட எனக்கு என்னமாவது கொடுங்க நாங்க என்ன கொடுக்கறது முன்னூறுல ஒரு பங்கு எனக்கு கொடுங்க புரியுதா நீங்க முன்னூறு பேருல ஒரு பங்கு எனக்கு கொடுங்க இவங்க என்ன பண்ணா நிலத்தில ஒரு பங்கு இல்ல உங்கள ஒரு பங்கு இனிமே நீங்க முன்னூறு இல்லை நம்ம முன்னூத்தி ஒண்ணு என்னையும் சேர்த்துங்க உங்களோட அடியார் கூட்டத்தில் என்ன சேர்த்துக்கிடுங்க முன்னூறு அடியார் இல்லை ஆண்டவனையும் சேர்த்து நம்ம முன்னூத்தி ஒண்ணு அவனுக்கு என்ன பணம் வேணுமா நிலம் வேணுமா உங்க மனசுதான் வேணும் அவன் கடவுள் பணத்தை கேக்கலமா உங்க மனச கேட்கிறான் ரொம்ப அற்புதமான சிற்பங்களாக அந்த மண்டபத்தில் இருக்கின்றன எந்த மண்டபத்துல கனகசபை முதல் மண்டபம் உள்ள போறான் இந்த மண்டபத்திலே இந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்கின்றன முதல் மண்டபம் கனக சபை பக்தம் பார்த்தா மாணிக்க வாசகர் மூலஸ்தானம் பள்ளம் விழுந்து வச்சான் அவ எந்த காலத்து மூர்த்தம் கைலாசத்திலிருந்து கொண்டாந்ததுன்னு சொல்றாங்க கிழக்கு நோக்கிய மூர்த்தம் மாணிக்க வாசகர் கிடையாது ஒரு தூண ஒன்பது நவக்கரக அடிச்சு வச்சிருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் கண்டல செதுக்கி வச்சிருக்காங்க திருவாவரதுரை ஆதின குருமூர்த்திகள் எதிர்த்தாப் கும்பிட்டு வாசகருடைய மூலஸ்தானம் முதல் மண்டபம் கனக சபை கும்பிட்டோ அதுக்குள்ள போறோம் இரண்டாவது சபை நிறுத்த மண்டபம் நடன சபை அங்கே ஒரு குரவன் குரத்தி ஆகா இந்த குரத்தினுடைய அழகம் இந்த குரவனுடைய அழகம் அவங்க நெகமும் கை நகம் கால் நகம் எல்லாம் வித்தியாசம் தெரியுது நெகம் மேல ஒரு மாதிரி இருக்கும் கட் பண்ணாம இருந்தா முன்னால ஒரு மாதிரி இருக்கும்ல அவளுத அங்க தெரியுது என்ன சிற்ப வேலைப்பாடு வேடன் வேடுவச்சி கிராதார்ஜுனேயம் சிவபெருமான் வேடனா வந்த பொழுது அம்பாள் பின்னாலே வேடுபட்சியா வந்து பாசுவதம் கொடுத்தாள்ல அர்ஜுனனுக்கு அந்த காட்சி குபேரனுடைய சங்க நிதி பதும நிதி வியாக்கிரபாதர் பதஞ்செடியார் ஜனகர் யாக்ஞல்கியர் எல்லாரும் கும்பிடுறாங்க நடன சிற்பங்கள் இது இரண்டாவது மண்டபம் நிறுத்த மண்டபம் நடன மண்டபம் அதுவும் கும்பிட்டு இன்னும் உள்ள போறோம் மூணாவது மண்டபம் தேவசபை ஆறாவது மண்டபம் போனா ஆண்டவனை பார்த்தலாம் மூணாவது மண்டபம் தேவசபை உள்ள போறோம் சுந்தரபாண்டியன் மண்டபம் சுந்தரபாண்டியன் கட்டின மண்டபம் இடது பக்கம் மாணிக்க வாசகர் உற்சவ மூர்த்தி அவரை கும்பிட்டு தான் சிவனை கும்பிடணும் முதல் மரியாதை யாருக்கு மாணிக்க வாசகருக்கு அழகான உற்சவ மூர்த்தி தேரில் வர்றவர் மாணிக்க உற்சவ மூர்த்தியை கும்பிடுறான் அதுக்கப்புறம் உள்ள போகணும் அந்த மண்டபம் ரொம்ப முக்கியம் மாணிக்க கும்பிட்டு அப்படி பிரகாரம் போனா அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கிய சந்நிதி ஜன்னல் வழியாத்தான் பார்க்கலாம் உள்ள ரெண்டே ரெண்டு திருவடி மட்டும் தெரியும் உருவமெல்லாம் கிடையாது யோகாம்பிகை யோகத்தில் இருக்கவனுக்கு பூர்வ மத்திய ஸ்தானத்தில் ரெண்டு திருவடி தெரியும் ஒன்னு சிவப்பா இருக்கும் ஒன்னு பச்சையா இருக்கும் வல்லற் பெருமான் சொல்றார் ரெண்டு ஜப்பு தெரியும் ஒன்னு பச்சை ஒன்னு சிவப்பு பச்சையா இருக்கிறது மீனாட்சி சிவப்பா இருக்கிறது சொக்கலிங்கம் இங்கே தெரிகிற காட்சி பூர்வ மத்திய ஸ்தானம் ரெண்டே ரெண்டு திருவடி தெரியும் ஜன்னல் வழியாக பார்க்கலாம் அதுக்கு பக்கத்துல பார்த்தா கல்லுனால குருந்த மரம் குருந்த மரத்துக்கு கீழே உபதேச காட்சி குருந்த மரத்தடியிலே தான் மாணிக்க வாசக பெருமானுக்கு நடராஜமூர்த்தி உபதேசம் பண்ணினது அந்த திருத்தலம் ஆணி திருமஞ்சனம் மார்கழி திருவாதிரை ரொம்ப முக்கியம் ஒண்ணு சொல்லிடுறேன் தேவகோட்டை எங்கள் சொந்த ஊர் அங்கே சட்டிச்சாமின்னு ஒரு சித்தர் ஒரு சட்டியை தலையில கவுத்துக்கிட்டு படுத்து கிடப்பார் அதனால அவருக்கு சட்டிச்சாமின்னு பேர் வச்சாங்க அவர் எப்போ தூங்குவார்னு யாருக்குன்னு தெரியாது யார் வீட்டுக்காவது போவார் கொடுத்தா சாப்பிடுவார் சமயத்தில் வேணான்ட்டு போயிடுவார் எங்க வீடு பழைய வீடு ஒரு பாய் விரிச்சு பழைய ஆட்கள் எல்லாம் மொத்தமாக படுத்து கிடப்பாங்க அந்த காலத்துல நான் சொல்றது நூத்தி ஐம்பது முன்னால எங்க தாத்தாவெல்லாம் படுத்திருந்த நேரம் அது எல்லாம் படுத்திருக்காங்க ராத்திரி எட்டு மணி சட்டி சாமி அங்கிருந்து வாரார் வந்து இவங்க பாயை விட்டு தள்ளி விலகி தரையில் சட்டியை தலைக்கி வச்சு படுத்துட்டார் சன்னியாசி அவருக்கு என்ன பாய் இவங்க படுத்திருக்கவங்கலாம் என்ன பேசிக்கிறாங்க இன்னைக்கு ராத்திரி திருவாதிரை தரிசனம் இன்னைக்கு ராத்திரி அபிஷேகம் நாளைக்கு காலையில் தரிசனம் நமக்கு ஆவடையார் கோயிலில் போய் பார்க்கணும்னு தலையெழுத்திருக்கணும் நம்ம தேவைகோட்டையில் படுத்து கிடக்கிறோம் தேவை ஹோட்டையிலேருந்து காரக்குடி போய் காரக்குடியிலேருந்து புதுவயல் போய் புதுவையல்ல ஆவடையார் கோயில் போகணும் நம்ம எங்கே போகிறது நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான் நடராஜாணிக்க வாசக பெருமானே அப்படின்னு இவங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்க சட்டி சாமி எந்திரிச்சார் விலகிப்படுங்க பெரிய பாய் விலகி படுத்தாங்க சாமி வந்து பாயில படுத்திட்டார் தரையில் படுத்திருந்த சுவாமி சட்டியை தலைக்கி வச்சு பாயில படுத்திட்டார் எல்லாம் தூங்குக எல்லாம் கண்ணை மூடுனாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் முடிச்சு பாருங்க முடிச்சு பார்த்தா எல்லாம் ஆவுடையார் கோயில் நிற்கிறாங்க தாத்தாத்தப்பாவுக்கு அப்பா எல்லாம் ஆவுடையார் கோயில் நிற்கிறாங்க அபிஷேகம் ஆகுது அர்ச்சனை ஆகுது சந்தோஷம் தாங்கல சட்டிச்சாமிய காணாம் இவங்களை அனுபவிச்சுட்டு அவர் யோகத்தில் உட்காந்துட்டார் எல்லாம் முடிஞ்சது திரும்ப வந்தாங்க அந்த பாய் விரிச்சு கிடக்கு சொன்னா பிள்ள படு நாடு படுத்தாங்க கண்ணை மூடு முளிச்சாங்க தேவகோட்டைக்கு வந்தாச்சு என்ன தரிசனம் பார்த்தாச்சா ஓடி போயிட்டாரு நடந்த நிகழ்ச்சி நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த புண்ணியம்தான் நாங்கள்லாம் சிவபெருமானை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு அந்த புண்ணியவானுக்கு ஒரு ஒரு கோயில் இருக்கு எங்க ஊர்ல ஒரு சமாதி கோயில் அந்த சமாதிக்கு பல பேர் வந்து கும்பிட்டு போறாங்க சட்டி சாமி சித்தர் சமாதின்னு அதுக்கு பேரு ஆடையார் கோயில இங்கிருந்து காமிப்பார் அவளது பெரியவர் இப்ப நம்ம என்ன பார்த்தோம் குறுந்த மரம் பார்த்தோம் ஆணி திருமஞ்சனம் மார்கழி திருவாதிரை அது ஒரு விஷயம் தெரியுமா மார்கழி மாசம் திருவாதிரை தரிசனத்தன்னைக்கு மாணிக்க வாசகருக்கு உபதேசம் கிடைச்சது அர்ச்சகர் சிவபெருமான் மாதிரி வேஷம் போட்டிருப்பார் அவரு போய் மாணிக்க வாசகர் திருவேணிக்கு உபதேசம் பண்ணுவார் சிவபெருமான் வேஷத்திலே அர்ச்சகர் போய் உபதேசம் பண்ணுவார் மாணிக்க வாசகர் உபதேசத்தை வாங்கிக்குமான் குருந்த மரத்தின் கீழே மாணிக்க வாசகருக்கு என்ன வார்த்தை சொல்லி உபதேசம் பண்ணினார் நம சிவாயு சொன்னாரா இல்ல சிவாய நம சொன்னார் அதத்தான் மாணிக்க வாசகர் சாமி சொல்றார் நானேயோ தவன் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாய் இந் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் ஊனாறு முயர் வாழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே சிவாய நமன் நமசிவாயன் சொன்னா இக சௌபாகியம் கிடைக்கும் பொண்டாட்டி புல்லகுட்டி பொன்னாட பதவி பணங்காசு காரு வண்டி எல்லாம் கிடைக்கும் சிவாயனமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார் அவருக்கு உபதேசம் ஞானோபதேசம் சிவாயனமன் அதெல்லாம் காமிக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலே திருவாசக கோயில்னு திருவாசக ஓலச்சுவடி வச்சிருக்காங்க நடராஜாவுடைய சந்நிதி இதெல்லாம் எங்கே மூணாவது தேவ சபை அதுக்குள்ள போறோம் நாலாவது சபை சிற்சவை நாலாவது சபை சிற்சவை பெரிய ஒரு மேடை அந்த மேடையில தான் சுவாமிக்கு நைவேத்தியம் நைவேத்தியம் என்ன தெரியுமா ஒரு தவளையில புழுங்கல் அரிசிய வடிப்பாங்க பெரும்பகுதி கோயில் எல்லாம் பச்சரிசி தான் புழுங்கல் அரிசியை வடிப்பாங்க கைப்படாம தூக்கிட்டு வருவாங்க அந்த மேடையில் கொட்டுவாங்க ஆவி போகும் எல்லா போகும் நம்மளை மாதிரி இப்படி வச்சு தவக்குன்னு திறந்துட்டு வேகமா மூடுறது இல்லை ஆவி முழுக்க போகும் அதுதான் அவருக்கு நெய்வேத்தியம் புழுங்கல் அரிசி நெய்வேத்தியம் அந்த மண்டபத்துக்கு அமுத மண்டபம் உன் அருளார் அமுதத்தை அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் அந்த மண்டபத்துக்கு அமுத மண்டபம்னு பேரு வேடிக்கை என்ன தெரியுமா பகல் நேரத்துல இந்த சோத்துல உள்ள ஆவிதான் அவருக்கு ராத்திரியில புளியோதர சாதம் எல் சாதம் பால் சாதம் உளுந்து சாதம் பாகற்காய் சாதம் முளக்கீரை நைவேத்தியம் என்ன பாகக்காய் முளக்கீரை வேற ஒன்றும் கிடையாது ரெண்டும் ரொம்ப சௌரியமாக கிடைக்கும் பெரும்பகுதி பேர் பாகக்காயின்னா வேணான்ருவேன் ஆனால் உடம்புக்கு நல்லது வாய்க்கு கசப்பு வயிற்றுக்கு இனிப்பு வாய்க்கு இனிப்பு வயிற்றுக்கு கசப்பு பாகற்காய் அவ்வளவு நல்லது எதுக்காக வேண்டி அவருக்கு பாகற்காய் நைவேட்டியம் எதனால புழுந்த அரிசி அந்த ஊர் பிள்ளைங்க வேதம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் வேதம் சொல்லி கொடுக்க வாத்தியார் கிடைக்கல சிவபெருமான் முதிய அந்தனராக வந்தார் பிள்ளைகளையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சார் நால்வருக்கும் சொன்ன வேதத்தை இந்த அரியா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தார் ஒன்று ஞாபகம் வச்சுங்க பெரியவங்களுக்கு பேசுறத விட பிள்ளைகளுக்கு பேசுறது கஷ்டமாக இருந்தாலும் மனசில் போய் உடனே நிக்கும் நம்ம மறந்துடுவோம் அந்த பிள்ளைகள் ஞாபகத்தில் வச்சுக்கோம் என்ன கண்ட சிந்தனை இல்லை இல்லை நமக்கு ஊர்பட்ட சிந்தனை அதோடு சேர்த்து திருப்பெருந்துற அவ்வளோதானே அதுகளுக்கு அப்படி கிடையாது நான் சிங்கப்பூரில் போய் ஒரு ஏழு நாள் பிள்ளைகளுக்கு வகுப்படுத்தேன் முத நாள் சொன்ன கதையை மறுநாளைக்கு அதுகள்லாம் கேட்கும் சந்தோஷம் இருக்கும் பரவாயில்லையே நம்ம சொன்ன கதை இந்த பிள்ளைகளை போய் சேர்ந்திருக்கேன் அது மாதிரி பிள்ளைகளை வச்சு வேதம் சொல்லி கொடுத்தாராம் பிள்ளைகள் வேதத்தை எல்லாம் கேட்டுதான் முடிஞ்சு வச்சு பாடான் வாத்தியார் மறைஞ்சிட்டார் நாலு நாளா காணாம் பிள்ளைகள் சாப்பிட மாட்டீங்க வாத்தியார் வந்த சாப்பாடு சோறு வேண்டாம் எல்லாம் கண்ணீர் விட்டாங்க வாத்தியார் எங்க போனாரோ ராத்திரி எல்லார் கனவுலையும் கடவுள் காட்சி கொடுக்கிறார் நான் தான் வாத்தியாரா வந்தேன் நீங்கள் போட்ட புழுங்கல் அரிசிச்சோறும் பாகற்காயும் முளைக்கீரையும் எனக்கு ரொம்ப பிடித்தான் பிள்ளைகளுக்கு எல்லா இன்பங்களும் கிடைக்கும் எனக்கு கோயில்ல அதையே நைவேத்தியமாக வையுங்கள் இன்றைக்கும் நமக்கு எது உகப்போ அதானே சிவபெருமானுக்கு உகப்பு எங்க பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை யார் சொன்னால் எனக்கு கொழுக்கட்டை பிடிச்சா பிள்ளையாருக்கு வச்சிருவேன் எனக்கு மாம்பழம் பிடிச்சா பிள்ளையா இருக்கு வச்சிருவேன் பகவான் நான் கேட்டாரு இது வேணும் அது வேணும்னு உங்க விருப்பம் செஞ்சுக்கோ வேதம் கற்பித்த குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுத்து புளுங்கல் அரிசி முளைக்கீரை பாகற்காய் எல்லாம் பெருமான் அந்த மண்டபம் சத் சபை அஞ்சாவது சபை கடவுளுக்கு நிற்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது ஆறாவது சபை ஆத்மநாதர் சிவலிங்கம் லிங்கம் கிடையாது உண்டு ஆடையார் அதுக்கு பேரு ஆவுடைய பேர் ஆவுடையார் நம்ம எல்லாம் ஆளுடையார் உடையார் தங்க குவலை மேல சிவலிங்க மாதிரி தெரியும் தங்க குவலை திருவாச்சியில இருபத்தி நட்சத்திரம் இருக்கு போய் எண்ணி பாருங்க பிள்ளையார் பட்டி போயிருக்கீங்கல்ல சுத்தி வர ஒன்பது தீபம் இருக்கும் கீழே பதினாறு தீபம் இருக்கும் என்ன அர்த்தம் ஒன்பது தீபம் நவகிரகம் பதினாறு தீபம் பதினாறு செல்வங்கள் பிள்ளையாரை கும்பிட்டா எல்லாம் நமக்கு வசதியா இருக்கும் மேல இங்க மூணு தீபம் சூரியன் சந்திரன் அக்னி யாருக்கு மேல ஆவுடையாருக்கு மேல பெரிய பரகாரம் வந்தா உள்ள போய் சாமி கும்பிட்டோம்ல திரும்பி வர்றோம் பெரிய பரகாரம் வந்தா தியாகராஜ மண்டபம் பட்டிருக்காங்க அப்பா சிற்பங்கள் அவர் அற்புதம் தியாகராஜ மண்டவன் தெரியும் வேலைப்பாடு கொடுங்க நம்ம வீட்டில் மரத்துக்கு உள்ள இரும்பு கம்பிய விட்டுருப்போம் அதை பூரா கல்லுல செஞ்சிருக்கான் அந்த ஊர்ல கல் சங்கிலி தொங்குது தட்சிணாமூர்த்திக்கு சந்நிதி கிடையாது நந்தியம் பெருமான் கிடையாது சீரார் பெரும்பயணம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருணுமலை போற்றி இன்பம் தரக்கூடியவன் பெருமான் கல்கத்தாவிலே ஒரு மாணவன் அந்த மாணவன் வங்காளி படித்தவன் தமிழ் தெரியாது கல்கத்தாவிலே நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் ஒரு சிவன் கோயில் அந்த காலத்தில் கட்டினார்கள் நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ரங்கோன் தொடர்புனால அந்த காலம் கல்கத்தா போய்தான் பர்மாவில வியாபாரம் பண்ண போறது அந்த சிவன் கோயிலில் அந்த பெருமக்கள் தங்கள் வீட்டிலே உள்ள எல்லாரையும் அழைத்துக் கொண்டு போய் மார்கழி மாசம் முப்பது நாளும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள் திருவம்பாவை பாடுவார்கள் திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்து திருவம்பாவை திருவண்ணாமலையில் பாடிக்கிட்டே போறாங்க போட்டு என் வாழ் முதல் பொருளே அந்த பாட்டு இன்னொரு பாட்டு சொல்றேன் சொன்னதே சொல்ல வேண்டாம் இன்னிசைனர் ஒருவாள் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒருவாள் துண்ணிய புனை மலர் கையினர் ஒருவாள் கையர் அடு கையர் துவள் கையர்வ பெருமான திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே எல்லா பாட்டிலும் இந்த வார்த்தை வரும் இந்த வங்காளத்து பையனுக்கு இந்த வார்த்தை பாட வாய்ப்புச்சு தமிழ் தெரியாது இந்த வார்த்தை எல்லா பாட்டிலையும் வருதா திரு பெருந்துரை உரை சிவபெருமானே திருப்பெருந்து உரை சிவபெருமானே முப்பது நாளும் கேட்டுட்டான் நல்ல பாடம் ஆயிடுச்சு முப்பத்தி ஒன்று தை தேதிக்கு ரெண்டாவது தை மாச தேதி வந்து நிற்கிறான் வாட் இஸ் திஸ் இது எங்கே இருக்குது இந்த பாட்டு எங்கே இருக்கு திருவாசகத்தில் இருக்கு திருவாசகமா அது என்ன லாங்குவேஜ் தமிழ் அப்படியா நான் தமிழ் படிக்கணும்னா வங்காளி பையன் தமிழ் படிச்சான்னாவன்னா படிச்சான் இருபது வயசுல ஆனாவன்னா படிச்சான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியிலே திருவாசகம் படிச்சான் தன் பேரை மாத்திவிட்டான் திருவாசகத்துக்கு ஒரு பதிப்பு போட்டிருக்காரு அவர் நன்னறி முருகன் எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் திருவாசகத்துக்கு உருகாதவர்கள் ஒரு வாசகத்துக்கும் உருகமாட்டார்கள் திருப்பெருந்துடை கோயில் திருவாசக வடிவமாயிருப்பது அந்த கோயிலுக்குள்ளே திருவாசகம் நிறைய எழுதி போட்டிருக்காங்க போய் படிக்கணும் பண்டித மணி செட்டியார் கடைசி வரைக்கும் கையில் திருவாசகம் வச்சிருந்தார் சும்மா இருக்க மாட்டார் திருவாசகம் படிச்சுக்கிட்டே இருப்பார் இறந்து போற பொழுது எல்லாரும் போய் பார்க்கறாங்க திருவாசகம் மட்டும் இருக்கு ஒருத்தர் சொன்னார் எதை வச்சிருக்காங்களோ அதையும் போட்டு கொளுத்திடணும்னார் நம்ம பழக்கம் சிகரெட் குடிச்சான் போட்டு கொளுத்துறது அப்படி ஒரு பழக்கம் உண்டு சில பேர் இந்த மப்பிளர் போட்டு கொளுத்துறது கண்ணாடி போட்டு கொளுத்துறது இப்படி பழக்கம் திருவாசகம் வச்சிருக்கா கொளுத்துன்னா வாசுப மாணிக்கனார் எந்திரிச்சார் அத பாவிகளா திருவாசகம் படிக்க வேண்டியதா அதை எடுத்து வழிபாட்டு அறையில அவர் ஞாபகமா கும்பிடுங்க இன்னைக்கும் கும்படுறாங்க தேவகோட்டையில ஒரு செட்டியார் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு திருவாசகத்தையும் தங்க ஏட்டில எழுதி பூஜையில வச்சிருக்காரு வெள்ளியில ஏடு தங்க முலாம் அறுநூத்தி ஐம்பத்தி திருவாசகத்தை எழுதி நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டியிருக்காரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எழுதினார் எத்தனை வருஷம் ஆச்சு யோகிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பாடலிங்க ஆசாரின்னு ஒருத்தரை கூப்பிட்டு தப்பு இல்லாமல் எழுதி முடித்தார் இன்றைக்கி அந்த ஏடு பூஜைகள் இருக்குது மூணு வருஷம் முன்னால் அவங்க பேரன் சாந்திக்கு போன பொழுது அந்த ஏட்டை பார்க்குற புண்ணியம் எனக்கு கிடச்சிது எடுத்து ஒன்னொன்னா பார்த்தேன் அவ்வளவு அற்புதமா இருக்கு அதுலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுன்னு போட்டுது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் தெரியுமா ஆயிரத்தி ரொம்ப முக்கியமான வருஷம் நான் பறந்தது அந்த வருஷம்தான் மறக்க முடியுமா பரவாயில்ல அப்போ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த ஆசாரி எழுதி கொடுக்கல வச்சு பூஜை பண்றாங்க இன்னைக்கும் பல இடங்கள்ல திருவாசகத்தை வச்சு கும்பிடுறாங்க சிவலிங்கத்துக்கு சமானம் திருவாசகம் என்று ஜி யு போப்பையர் இந்த மண்ணுக்கு வந்தார் திருவாசகத்தை கேட்டார் மொழிபெயர்ப்பு செய்தார் அங்க போனார் லண்ட போனார் மேற்கு நாடுகளிலே உள்ள நூல்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்து திருவாசகத்திலே உள்ள ஒரே ஒரு வரியை ஒரு பக்கம் எழுதி வைத்தால் அந்த தராசு கீழே இருக்கும் எந்த தராசு திருவாசகத்திலே ஒரு வரி எழுதிய தராசு அந்த வரி என்ன இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் கடவுளின் மனசை விட்டுட்டு எமைக்கிற பொழுது கூட போகல யாரையா சொன்னா இது இனத்திர நேரம் கூட கடவுள் என்ன விட்டு போகலூர் கட்டினார் சொற்கோயிலும் கட்டினார் திருப்பெருந்து கற்கோயில ஓரளவுக்கு பார்த்தோம் சொற்கோயில வீட்டுல போய் படிக்கணும் திருவாசகம் படியுங்கள் எல்லா செல்வங்களும் சேரும் இருபத்தி ஓராவது தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படித்தால் நல்ல குழந்தைகள் பதினேழாவது தலைப்பு அன்னை பத்து படித்தால் நல்ல திருமணம் நடக்கும் முதல் தலைப்பு சிவபுராணம் படித்தால் நிம்மதியாக இறைவன் திருவடியை கவலைப்படாமல் அடையலாம் இதெல்லாம் விளையாட்டு காலமுண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞமுண்டானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் பந்து முந்துமினேன் என்று அழைக்கிறார் அதை உங்களுக்கு நினைவூட்டி நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போறான் முழுக்க வைணவம் ஸ்ரீரங்கத்து பெருமாள் சைவப் பெருமக்களுக்கு எப்படி சிதம்பரம் கோயிலோ வைணவ பெருமக்களுக்கு ஸ்ரீரங்கன் கோயில் அமுதமாய் பாடினம்மான் பின்னால் சென்றோம் சிவனுடைய சக்திக்கு பெருமாள்னு பேரும் அடுத்த நாள் நாளை ஸ்ரீரங்கத்துக்கு செல்லுகிறோம் என்பதை சொல்லி இருந்து கேட்ட நன்றி சொல்லி இவளது கூட்டம் வந்து ஏற்பாடு செய்ய அமர்வதற்கு வசதியாக இந்த மண்டபத்தை தந்தருளியின் அரங்காவலர் கருமுத்து கண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய இணை ஆணையர் அன்புக்குரிய ஜெயராமன்களும் வந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்று திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்